துருதிமதிபுராணாநம் ஆலயம் கருணாலம் லோகங்கரம் அபார கருணாசி ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சிரேகரகுரு பிரணமாமி முதன்வம் வேதாந்தவிஷயங்கள படிக்கணுன்னா அதுக்கு என்னவான குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட தகுதி இருக்கணும் என்பதை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சுருக்கார் விவேகம் வைராகியம் சமதம திலிட்சா சமாதானம் உபரத்தி என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் மூமுட்சு மோட்சத்தில் ஆசை இந்த விஷயங்கள் தகுதி குறைஞ்சபட்சம் இருந்தால்தான் இந்த வேதாந்தத்தையே வரணும் அப்படின்னு அவருடைய கேட்கறதுக்கு ஆத்மா சுலபமாக இருக்குது ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது சுத்தமாக இருக்குது ஸ்வச்சமாக இருக்குது கண்ணை சொன்னாலும் கூட நிறையாக ஒரு ஆத்மஸ்வரப்பு தரையணும்னா இதெல்லாம் இருந்தால் ஆத்மஸ்வரூபத்திலே அடைய முடியும் என்பதற்கு குறைந்தபட்ச தொகுதி இதெல்லாம் இது நிறைய இருக்குது கிட்டத்தட்ட இந்த தகுதியை பெற்றாலே நமக்கு ஞானம் வந்த மாதிரி தான் ஆகிட்டோம் ஞானம் வந்தவங்களுக்கு தகுதி கட்டாயிருந்தால் அந்தமாதிரி ஒன்றும் பரஸ்பரம் உன்னோடு ஒன்று கூடியிருக்கு அதில் முக்கியமானது விவேகம் விவேகம்னா எது ஆத்மா எது ஆத்மாவை தவிர மாறுபாடாக உள்ளது வேறாக உள்ளது என்பது தான் விவேகம் சாமான் நம்மெல்லாம் பகுத்தறிவு விவேகம்னா நினைச்சிருக்கோம்னா பிரிச்சு தெரிஞ்சு கொள்வதுன்னு துவச்சிருக்கோம் சாஸ்திர பிரகாரம் முறைப்படி வேதாந்த பிரகாரம் முறைப்படி என்னென்னா ஆத்மா ஆத்ம பின்னம் ஆத்மா இது ஆத்மாவை தர வேறு இது இதுதான் விவேகம் சொல்லப்பட்டு இந்த விஷயத்தில் பல முறைகள் இருக்கின்றன ஆத்மா ஆத்மாவத்தர வேறுன்னு சொல்கிற விஷயங்கள்ல விவேகத்தில் பல முறைகள் இருக்கின்றன சாது வாக்கன் ஓற்றன் ஒரு உள்ளவன் அவன் நல்லா ஃபேஷர்வன் போயிரு சாரு வாகனாலே நல்ல அழகாக பேஷர்வனு அவருடைய கொள்கைப்படி ஆத்மானா என்னென்னா இந்த உடம்பு சோக்கியமாக உயிரோடு இருக்கிறது ஆத்மா இதை தவிர பாக்கி செடி மரங்கள்லாம் பார்க்குறோமே இதெல்லாம் தான் ஆத்மாவை தவிர வேறு ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஆத்மா மனிதனை தவிர வேறு எதாக இருந்தாலும் பார்த்தாலும் அதெல்லாம் ஆத்மா அவசர வேறேன்னு சாரு வாகனடைய ஒரு கொள்கை அவனை கண்டதே காட்சி கொண்டதே குலம் கிரணம் கருத்துவா கிருதம் பீவா நிறைய நெய்யை சாப்பிட்டு உடம்பை நான் வளர்த்துக்கோ ஆயுர்வே கிருதம்னு சொல்லியிருக்கு ஆயுசையா உடம்பு கிருதம் சாப்பிட்டான்னு அதனால நிறைய உடம்பை நன்னா வளர்த்தோம் ஆயுஷோட சௌக்கியமாக சுகத்தனுவிகத்துக்கு சோக்கியம் கொடுக்குறது தான் ஆத்ம சுகம் வஞ்சனெல்லாம் சாப்பாடுங்கன்னு சொல்லும் ஆத்மாக்கு வஞ்சன எல்லாம் சாப்பிடு நம்ம கூட ஆத்மாவுக்கு வஞ்சனெல்லாம் சாப்பிடுனா தேகத்தையே நம்ம நினச்சிக்கிட்டு ஆத்மாக்கு வஞ்சனா சாப்பாடு போட்டு நம்ம சொல்கிறோம் அப்படி உள்ளவாள்னா சாரு வாக்கன்னு அவருக்கு சொர்க்கமோ நரகமோ வேதமோ ரிச்சுவலோ கர்மாவோ ஒன்று கிடையாது உழைப்பு உழைப்புங்கே வரக்கூடிய பலன் பலனை சாப்பிட்டு சோக்கியமாக இருக்கிறது தான் அதுதான் பௌத்திகவாதத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய நிலை அதுதான் நீ யாரெல்லாம் பௌத்திகவாதம் பேசுகிறாலோ இயற்கை வாதம் பேசுகிறாலோ அவளுடைய நிலை அது வந்தோம் இருந்தோம் போகணும் கொண்டு வரவும் இல்லை கொண்டு போகவும் இல்லை இருக்கும்போது சோக்கியமாக இருந்திருப்பாடு அதுக்கு அக்கர்மா படுறது சொர்க்கம் இருக்கு நிச்சய சிரமப்படுறது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அதை பற்றி பரிகாசம் பண்ணி சொல்லும்பொழுது வேறு ஒருத்தர் நாஸ்தி ஜெயின் நாஸ்தினோ ஹானி அஸ்திஜெயின் நாஸ்திகோ ஹதா என்று ஒரு நீதி சொன்னார் பரலோகமோ வேறு உலகமோ புண்ணியலோகமோ ஈஸ்வரனும் இருந்து விட்டால் அப்போது ஒன்றும் பண்ணாத இருக்கிற சாரு வாக்கணு கதி என்ன ஆகுன்னா ஒன்றும் பண்ணாதான் உங்களுக்கு நல்லதே கிடைக்காது போடும் செத்து போனாலும் திரும்பி ஏதோ கஷ்டப்படும் ஊத்தப்பட்டு துண்டாடிப்போம் நாஸ்திச்சே நாஸ்தினோ ஹானி ஒன்று இல்லாமல் இருந்துட்டுன்னா பரலோகமோ சொர்க்கலோகமோ இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டால் நாசினோ ஹானி ஆஸ்தி ஒன்றும் குறவு கிடையாது தப்பு இல்லை அதனால வேலை செஞ்சதுனால தப்பு இல்லை ரிச்சுவல் பண்ணதுனால கர்மா ஆட்டணும் தப்பு இல்லை அஸ்திச்சே இருந்துட்டால் வேதம் ஈஸ்வரன் தண்டன் யமன் சொர்க்கம் கிடைக்கூடாது இருந்துட்டாள் நாஸ்திகோ ஹதா யாரும் பண்ணாத இருந்தாலும் அவன் பாடு ஆபத்து பண்ணி வச்சுருந்தா நல்லது பண்ணாத இருந்தால் இன்றைக்கி இருந்தாலும் கிடையாது என்பதாக இவனை பரிஹாசம் பண்ணி ஒரு நீட்டி சுற்றி வந்தது ஒன்றும் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறானே நாஸ்திகன் பௌத்திகவாதம் பேசுகிறவன் ஒன்றும் கிடையாதுங்கிறானே அப்படி ஒன்றும் பண்ணாது போயிட்டான்னா அவன் பாடு இருந்துட்டால் ஒன்று நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கோம் விஸ்வாஸோடு இருக்கும் ஈஸ்வரன் இருக்கா நம்புகிறோம் வேதம் இருக்குன்னு நம்புகிறோம் பர்லோக இருக்குன்னு நம்புகிறோம் புண்ணிய பாபு நம்புகிறோம் தண்ணி நம்பாதுப்பட்டான்னா நம்பாத பண்ணாது போட்டானா அதெல்லாம் இருக்குதுன்னு நம்புகிறோம் அதனால் பண்ணாதுபட்டனா அவன் பாடு பின்னாடி ஆவச்சு நம்பி பண்ணினா ஒன்றும் தப்பு கிடையாது என்பதாக அவளை பரியாசம் ஒரு சூப்பி அதனால நம்முடைய மதப்படி இருக்குன்னு நம்புகிறோம் ஆஸ்திகால் நம்பறோம் அவரும் பௌதிகவாதத்தோடு போகல அப்படி பௌத்திகமாக இருக்கணும் இருக்க பார்த்து என்ன சொல்லிட்டேன்னா முருகமாக வாழ்க்கை நடத்துகிற வந்தான் மனுஷன் மனுஷ ரூபேன முருகாச்சரந்தி வெறும் பௌதிகவாதத்தோடு மனுஷ வாழ்க்கை நடத்தினா மனுஷ வேஷத்தில் வந்தாலே தான் முருகமாக தான் அவனுடைய வாழ்க்கை அமைய சொல்லி முடிச்சுட்டான் அதனால் பௌதிகவாதத்தை நிறைய பேர் கண்டனம் பண்ணியிருக்கேன் பௌதிகவாதம் இல்லைங்கிறதுக்கு பல சாட்சிகள் பல நியாயங்கள் எல்லாம் நிறையா யுக்திகளை கண்டுபிடிச்சு நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு குழந்த பிறந்ததுனால் உடனே அதுக்கு பால் குடிக்கணும்னு எப்படி இருக்கு ஞாபகம் வருது அம்மா பால் குடணுன்னு உடனே எப்படி ஞாபகம் வருது இன்னும் முதல் நியாயம் சொல்கிறான் அவன் குழந்த அதுக்கு அழுதாக உடனே பால் குடிணுன்னு ஞாபகம் வருது எப்படி போகிறது குருவ சம்ஸ்காரம்னு இது ஒரு நியாயம் சொல்லியிருக்கான் அநேக காரணத்துல இது ஒரு நியாயம் சொல்லியிருக்கான் இப்படி குழந்த பிறக்கிலேருந்து சாகர வரைக்கும் பலவிதமான காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த பறவை மாத்திரம் வந்ததுன்னு சொல்ல முடியாது நினைக்காத பல நினைப்புகள்லாம் வருது செய்யக்கூடாத பல காரியங்கள்லாம் செய்ய தோன்றது இதெல்லாம் எதனால் வருது இந்த தான் இருந்தது வேற லோகம் இல்லையனா எப்படி இந்த எண்ணங்கள்லாம் வந்ததுன்னு கேள்வியை கேட்டு அதை நிறைய கண்டிச்சிருக்கா அதனால் பௌதிகவாதங்கிறது வெறும் பேச்சுக்கழகாக நல்லா இருக்கும் நியாயத்துக்கு நல்லா இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக அவள் கண்டிச்சவா யாருன்னா முக்கியமாக தர்க்கம் மதம் உள்ளவா நியாய சாஸ்திரக்காரன் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கா ஆத்மான்னு ஒன்று இருக்குது சரீரந்தாங்கிறது கிடையாது சரீரத்துக்கு மேலே ஒன்று இருக்குது ஆத்மான்னு ஒன்று இருக்குது ஈஸ்வரன் ஒருத்தருக்கான்னு அதை நிரூபணம் பண்ணி அதை ஸ்தாபிச்சு அதை நிலைநாட்டி ஷா அவர்களும் என்ன சொன்னார் ஆத்மான்னு ஜீவாத்மாவே பரமாத்மா கிட்ட கிட்ட பெருசா போலவா ஜீவன் சோக்கியமாயிருந்து நல்ல காரியம் பண்ணி சொற்குலகம் போய் நல்ல மோட்சத்து போனான்னா அதுதான் அவனுக்கு பெரிய மோட்சம் அதனால ஜீவாத்மாவே அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீ நல்ல காரியம் பண்ணி ஜீவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் நல்ல சுகம் கிடைக்கும் புருஷார்த்தம் கிடைக்கும் புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஜீவனுக்கு நல்ல கதியை பேசினால் அடுத்தவரை கூட இவா ஆத்மா பரமாத்மான்னு பேர் அந்த பரமாத்மாவை அடையிறது போகிறதுலாம் இல்லாமல் ஜீவனே நல்ல காரியம் பண்ண பண்ண அவனே நல்ல கதை அடைஞ்சு ஆவாமா எப்படி ஆவான்னு துவைத்தமாக சொல்கிறதுனால எப்படி ஆவாங்கன்னு விளக்கல் ஆவணும் துக்கம் இல்லாமல் இருக்குது தான் ஜீவனுடைய சுகம் அதான் மோட்சம் அதான் பரமாத்மா நிலைன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆக தர்க்கசாஸ்திர பிரகாரம் கூட ஜீவாத்மா பரமாத்மா இருந்தாலும் கூட உலகம்லாம் இருக்குது நிச்சயம் முக்கியம் இதுலேருந்து மீண்டு வந்து நிச்சயமான ஆத்ம சுருத மாத்திரம் தான் அடையிறது அதுவும் பெரிய ஆத்மா இல்லை துக்கம் இல்லாமல் இருக்கிறதே ஆத்ம சுகம்னு சொல்லி அப்படி ஒரு விவேகத்தை அவா சொன்னால் தர்க்கசாஸ்திரம் அது தேவையாக இருந்தது இந்த விவாதம் அடிக்கிறது பௌத்தன் அடிக்கிறது தர்க்கசாஸ்திரம் தேவையாக இருந்துச்சு பௌத்திகவாதத்தை அடிக்கிறது தர்க்கசாஸ்திரம் தேவையாக இருந்தது ஜெயினனுக்கு அடிக்கிறதுக்கு சர்க்கசாஸ்திரம் தேவையாக இருந்துச்சு என்ன வேணாம் யுக்தி மேலேயே பேசுறதுனால யுக்தி யுக்தியை முதல் சொல்கிறதுக்காக தர்க்கசாஸ்திரம் முக்கியமாக இருந்துச்சு யுக்தி விவாதத்தை அடிப்படையாக இருந்தது தான் தர்க்கசாஸ்திரம் வேதமபி பிரமாணம் நான் தவிர வேதமே பிரமாணம்னு சொல்லலை எல்லாத்தையும் சொல்லி ஆத்மா இருக்கா இல்லையான்னு கேட்டால் வேதத்தை சொல்கிறதுனால வேதமபி பிரமாணம் அப்படின்னு நான் ஆத்மாவே வேதமேனு விடுவத்துக்கல யுக்தியே அடிப்படையாக வச்சே பேசிட்டு வந்தான் அதுதான் அவங்கணக்கு பிரகாரம் விவேகப்பிரகாரம் சிந்தனை செஞ்சு பரிசீலனை பண்ணி துக்கம் இல்லாமல் இருக்க இடம் இருக்குது ஆத்மா அதை தவிர பாக்கி இல்லை ஆனால் ஆத்மான் அவன் கணக்கில் அதுக்கு மேலே மீமாசைக்கான ஒரு மதம் வந்துச்சு அவள் வேதத்தையே அடிப்படையாக வந்தான் வேதந்தே அவரொன்றும் கிடையாது ஜீவாத்மா இருக்குது இது ரெண்டு தான் முக்கியமானதுன்னு அவளுங்க கிட்டத்தட்ட துவைதிகள் மாதிரி தான் ஆனால் யுக்தியோடு நிற்க தான் தர்க்கசாஸ்திரம் வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்தால் மீமாசம் ரெண்டு பேர் தான் வித்தியாசம் ரெண்டு பேரும் துவைதிகள் ஆனாலும் யுக்தி சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு வந்தது தர்க்க சாஸ்திரம் வேதத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு வந்து மீமாசா சாஸ்திரம் அவன் சொல்கிறான் வேதத்தை சொல்லிட்டு தான் இந்த கர்மாவை பண்ணித்தான் ஆனும் நம்பித்தான் ஆகணும் செஞ்சு தான் ஆனும் சொர்க்கத்துக்கு போக தான் ஆனும் சொர்க்கத்திலேயே இருக்கிறது தான் அவனுக்கு மோட்சம் அது தான் வேறு மோட்சம் கிடையாது அட்சயம் வி சொர்க்கம் குறவலாத சுகத்தை கொடுக்கக்கூடியதோ அதுதான் சொர்க்கம் அங்கே போய் யாகத்தை பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கு அதே சொர்க்கம் சொல்லி இந்த ஜீவனுக்குள்ளே சம்ஸ்காரத்தை அவனுக்கு சொல்கிறான்னு வரை பெருசாக ஆத்மா ஆத்மா பெருசாக அவனு சொல்லலாம் அதனால அவங்க அனுப்ப மீமாம் சாப்பிட்றக்காரன் கூட வேகத்தினாலதான் உலகமே உய்ய முடியும்னு தீர்மானமாக இருந்த வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட ஜீவாத்ம நல்ல முன்னுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகிறதான்னு சொன்ன மோட்சம் ஆக அவங்க அளவு பிரக்காரம் ரிச்சுவல் ஒன்று இருக்குது கர்மா ஒன்று இருக்குது சொர்க்க ரெண்டு மூணு மேலே போயிருக்கு தர்க்கசாஸ்திரத்துக்காக கொஞ்சம் மேலே ஆகும் தர்க்கசாஸ்திரத்தில் மேல் லோகம் கீழ லோகம் ஒன்றும் பாஷான முக்தி தான் அவனுக்கு துக்கம் இல்லாமல் இருக்குதுதான் மோஷன் வளர்ந்து முடிச்சிட்டான் அங்கே அவன் என்ன பண்ணான்னா சொர்க்கம் போகணும் ஆத்மா ஒன்று இருக்குது வேதம் ஒன்று இருக்குது கர்மா ஒன்று இருக்குது இதெல்லாம் நாலஞ்சு ஏற்றிக்குந்தான் மீமாசகம் ஆக பௌதிவாதத்துக்கு அடுத்தபடியாக வந்தது தர்க்கசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரத்தை சரி பண்ணுறதுக்கு வந்தது மீமாசகா சாஸ்திரம் இது மத்தியில் சாங்கிய சாஸ்திரம் ஒருத்தர் அவன் சொன்னா உலகம் முழுக்க ஜடந்தான் ஆத்மா ஒன்று இருக்க சுத்தமாக இருக்கு புஷ்கர பலாசபத்து நிர்லேபா தாமரை போல தண்ணி நிர்லேமாக சுத்தமாக இருக்கக்கூடியது ஆத்மா ஆனால் உலகம் முழுக்க ஜடந்தான் என்ன மாதிரி ஜடம்னா காமம் குரோதம் லோகம் மோகமும் நமக்கெல்லாம் வருது இது காரணத்தை பார்த்தா காரியத்தை இந்த காரியத்தை பார்த்தா அதுலேருந்து அதனால் சத்துவம் ரயசு தமசு மூணு குணங்கள் இதுதான் உலகத்தை ஒன்று பண்ணுறது சத்துவம் வெளுப்பு ரகசு சேப்பு கேர்ப்பு தமசு இதனுடைய காரியம்தான் இந்த உலகமே அதனால தான் சத்துவமாக இருக்கும் சாத்தியமாக இருக்கான் மன சந்தோஷமாக இருக்கான் ரஜோ உணவுகளும் கோபதாவமாகி கண்டெல்லாம் சேர்ந்து விடுறான் தமோ உணவுல ஒரே தூக்கம் தூக்கம் அழுகையோடு அதனால காரணத்தை வச்சு பார்த்தா அதுலேருந்து காரியத்தை கண்டுபிடிக்கலாம் காரியத்துலேருந்து காரணத்தை கண்டுபிடிச்சுங்கோ ஆக இது உலகமே ஜடந்தான் இந்த ஜட உலகத்துலேருந்து ஜீவ ஆத்மா என்ன ஆகணும்னா பிரிச்சும் ஜட்லேருந்து பிரிச்சு தெரிஞ்சிடணுன்னா ஆத்மா இப்படி இருக்கார் புஷ்கரை பல ஆசை நெறலேப்பா இப்போ தெரியாதனா ரெண்டும் ஒன்று நடிச்சுட்டு இருக்கும் தெருஞ்சு பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதனால எங்கேயோ போகிறதும் கிடையாது அவனுக்கு கிட்டத்தட்ட எவனு நம்ம ஏதாவது நெருங்கி ஊற்றுட்டான் ஒரு ஒரு படியாக ஒன்று ஒன்றா நம்ம வேதாந்தத்துக்கு அந்த காலத்திலையே கொண்டு வந்துருக்கா அது மாதிரி பௌத்திகவாதத்துக்கு விரோதமாக புத்தவாதத்துக்கு ஜெய்ன சாஸ்திரத்துக்கு விரோதமாக தர்க்க சாஸ்திரம் வந்துது தர்க்க சாஸ்திரத்தை அடிக்கிறதுக்கு மீமாம் சாஸ்திரம் வந்து மீமாம் சாஸ்திரத்தை போக்குறதுக்கு சாங்கிய சாஸ்திரம் வந்து சாங்கிய சாஸ்திரம் வந்து கிட்டத்தட்ட அப்படி இந்த மாதிரி ஜடம் கடம் சொன்னாலும் நித்தியம் வித்தில பேசலேருது உலகம் நித்தியந்தான் ஜூடு அதுலேருந்து பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மா சுத்தமாக இருக்காருன்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் விவேகன்னு சொன்னாலே தவிரவா ஜடத்தை காட்டினோம் ஆத்மா வேறே இன்னும் பிரிச்சு தெரிஞ்சு தான் விவேகம்னு சொன்னாலே தவிர பரலோகம் போகிறது இங்கே போகிறது இங்கே வருதுலாம் ஒத்துக்கலவா ரிச்சுவல் ரிச்சுவல் கர்மா கர்மா எல்லாத்தையும் சாய்ங்கால கட்சியாக ஒத்துக்கலை ஏன்னா வேதம் அதிகமாக பிரதானமாக இல்லை அவளுக்கு வேதம் அபி பிரமாணமாகப்படுத்தும் விஷயங்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஜட வஸ்து வேற ஆத்ம வஸ்து வேற ஜடத்தினாலதான் உலகமே இருக்கு சைத்தன்யத்தினால உலகம் இல்லைங்கிறதெல்லாம் வரைக்கும் பண்ணி தான் அது வரைக்கும் கிட்டக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மத ஏற்பட்டு எது நிஜம் எது புரியாத நிலையில்தான் ஆதிசங்கர் பகவத் பகால் வந்து இத்தனையும் சரிப்படுத்தி எத்தனை கொள்கையிலையும் ஆதிசிங்கருடைய கொள்கை இருக்கு வேத கொள்கை இருக்குங்கிறத வச்சு தான் பண்ண எப்படி இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்துதுன்னு பார்க்கும்போது பார்த்தா கிருதயுகம் தேதாயங்கள நன்னா இருந்துச்சு பிரச்சனை இல்லை துவாபர யுகத்தில் வரும்போது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் வந்தது அவதாரம் வந்தாருன்னா அப்படியே ஆகர்ஷணமான ஒரு அவதாரம் இன்றைக்கி கூட கிருஷ்ணபர்வன் இப்போ தான் எல்லாருக்கும் ஆகர்ஷமாக இருக்கும் அப்படி ஒரு சௌந்தரியமான ஒரு ரூபம் அப்படி ஒரு அவதாரம் என்ன தான் குழந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாேருக்கும் ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு ஆனால் பக்திபாவம் பெருசியாக போயிட்டு மகர்ஷன்லாம் துவாபரோத்தில் யாகங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கா இருந்தாலும் கிருஷ்ணனை பார்த்துட்டு என்னாச்சுன்னா பாதி பாதியில் விட்டுட்டு விட்டு போயிட்டா பாகவத்லேயே கதை இருக்குது நல்ல யாகம் பண்ணிகிட்டு இருக்கா பூஜை பண்ணிட்டுருக்கா அவர் விடிய போயிட்டு தானே வேண்டுதானே வாசி போட அல்லாது விட்டு அப்படி இப்படி போயிடுவான் இந்த அரைமுறையிலேயே விட்டுவிட்டே போய்ட்டான் அந்த பக்தியில் கிருஷ்ணனே ஊற்றுட்டார் நம்மக்கிட்ட அந்த ஆசையில் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுள்ள ஒரு ஆக்கர்ஷ்ண சக்தியில் எல்லாம் தான் தன்னுடைய காரியத்தை வளரத்தையே விட்டு விட்டு பாதி மேலே விட்டு போய் சுத்தியுக்தமான வேதங்கள் பூஜைக்கலாமே பாதி மேலே விட்டு போய் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவே பார்த்து பார்த்து பார்த்து அந்த ஆக்கர்ஷணத்துலேயே லைச்சு போட்டான் தப்பில்ல ஈஸ்வரனே பார்க்குறா பரம சந்தோஷம் அவன் சொன்னபடி முடிஞ்ச வேலையை அவள் கர்மாக்களையும் வரும்போது அவரையும் தர்சனம் பண்ணிக்கிறான் பார்த்துக்கிறாள் இந்த பக்தி வளர்ந்து வளர்ந்து என்னாச்சு நாடு முழுக்கும் கிருஷ்ணருடைய ஒரு நிலை நல்ல பக்தி பரோஷமாக இருந்ததுன்னு ஒரு நாள் கிருஷ்ணர் அவர் வைகுண்டம் போய் சேர்ந்தார் சோமநாத் பக்கத்தில் யாதவாடி வம்சம் அழிஞ்சது அந்த யாத வம்சம் சேர்ந்ததா அவருக்கு ஒரு இரும்பால ஒரு பானம் காலில் குத்தி அவரு நேர்த்து போய்டர் வைகுண்டம் போயிடுறாரு சோமநாத்ல இன்னைக்கு அந்த அடையாளங்கள்லாம் இருக்கு இது பாகவத கதை அப்படி ஆன அவரே போயிட்டார்ன உடனே வேணா நினைச்சா உயிருக்கு உயிரா நினைச்சுமே இவ்வளவு போகப்பட்டே பகவான் பகவான் பகவானே போயிட்டாதான் மே உலகம் என்னன்னு என்ன ஆகிடுச்சு எல்லாருக்கும் பௌதிகவாதம் திருப்பிக்கிட்டு வந்துச்சு இந்த பௌதிகவாதது காரணமே என்னென்னா கிருஷ்ண பரமாத்மா போனது தான் அவர் நல்ல வைத்திகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் பக்தி யுக்தி எல்லாம் ஓரளவு சமாளிச்சுட்டு பாதி பாதியில் விட்டுவிட்டு போனாலும் திருப்பி வந்து பண்ணி அதுக்கு பிராயசிதம் பண்ணி எல்லாம் படி உட்காந்துருந்தேன் இதெல்லாம் பகவானே நம்பி பகவானே ஈஸ்வரன் எல்லாம் நினச்சிருந்தேன் கோடிக்கணக்கான மக்களுக்கு பகவானும் வை கூட்டம் போட்டா இருக்கு இல்லை அவருக்கு காலைல அடிபட்டு தான் போனார் அவர் வெறுனு போகல சாமானிய மனுஷன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகிற மாதிரி தான் அவருக்கு ஒரு காலைல ஒரு குத்தி தான் போனார் இப்படி போயிட்டாரேன்னு தோன்றவுடனே ஒரே அழுக அழுக சாமானியமான இல்லை அந்த பிரேமை எவ்வளோ வளர்ந்ததோ அந்த பிரேமைக்கு தகுந்த மாதிரி அழுகை வந்து சேர்ந்து அந்த அழுகை நிறுவப்பட்டு வேறு வழியே இல்லை எனக்கு அந்த நேரத்தில் எதுவும் கடவுள் நம்ப முடியல எதையும் நம்ப முடியல வேட்டியும் நம்ப முடியல பௌதிகவாதம் சரி போரும்போது பகவான் நம்பி இப்படிதான் கிட்டான்னு பௌதிகவாதம் அப்போ அந்த பௌதிகவாதம் வந்த நேரம் பார்த்து புத்தன் வந்து சேர்ந்தான் அவன் அறிவுபூர்வமாக இதான் நல்லது அதான் போனதுன்னு அறிவுபூர்வமாக விசாரம் பண்ண ஆரம்பித்தான் ஐகம் சரி ஐகம் சரி இந்த சண்டைகளும் நிறையா வந்தது ராஜா கொண்ட சண்டையெல்லாம் வந்து நிறைய செத்து போய் குருக்ஷேத்திர்த்து முடிஞ்சுது அடுத்தபடியாக இங்கே பரஸ்பரம் இந்தியாவுக்குள்ளேயும் சரி வெளிநாட்டுலேயும் சரி ஒரே யுத்தங்கள் நிறையா சாகிறது இதெல்லாம் பார்த்தோன்னா அஹிம்சை தான் பிரதான மார்க்கணுங்கிறது அவன் வந்து சேர்ந்தான் அதே நேரத்தில் மீமாம்சைக்கால் வந்து இந்த அஹிம்சை கொள்கையை ஸ்தாபனம் பண்ணி சர்க்கசாஸ்திரம் பீமாசா சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் சேர்ந்து பௌத்த மகத்தை அழிச்சிது ஜெயின மகத்தை அழிச்சிது யுக்தி மூலமாகவும் சாஸ்திரம் மூலமாகவும் அனுபவம் மூலமாகவும் புத்த முதன் ஜெயின மதத்துக்கு இடம் நான் பண்ணிவிட்டு புத்த முதன் போயிடுச்சு ஜெயினமுதம் நம்மக்கிட்ட நிற்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குழப்பம் வந்துச்சு கிருஷ்ண பகவானே போயிட்டாலும் என்ன பண்ணுறது ஒரு வைராகியத்தில் ஒரு வியோதத்தில் மனசு குழப்பத்தில் பௌதிகவாதம் தலையெடுத்த போது அந்த பௌதிகவாதத்தை சரி பண்ணுறதுக்காக வந்த ஒரு தர்க்க மீமாசக மதம் சாங்கிய மதம் இப்படி எல்லாம் வந்து இதுகளுக்குள்ளேயே குழப்புக்கிட்டு இது தத்துவம் புரியாமல் இருக்கும்போது தான் பகவத்பாதாவோடைய அவதாரம் அந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார் யுக்தித்துவம் சொல்கிறதும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்ருதி மதஸ்தர்க்கோ ஒரு சந்தியை ஒத்து போகக்கூடிய யுக்தி எழுது இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் யுக்தி சொல்லல யுக்தி ரொம்ப அடிப்படையானது வேதத்தை ஒத்து போற யுக்திகளா ஏற்றுக்கிறேன் ஸ்ருதிமதஸ்தற்கோரு சந்திததான் சொல்லி ஒத்து ஆத்மா புஷ்கர பலாசு நெல்லே மனா ஆஹா அதுவும் ஒத்துக்கிறேன் வேதத்தில் அதான் சொல்லியிருக்கு ஆத்மா சுத்தமாதான் நிர்குணம் நிராகாரம் அப்படிதான் சொல்லியிருக்கு அதையும் ஏற்றுக்கிறோம் மீமாம் எப்படி சொர்க்க லோகம் உண்டு வைதிகண்டு தான் அடிப்படை எனக்கு கிடையாது அதனால் சொர்க்கம் விட்டு நரக்கம் விட்டு ஒத்துக்கிறோம் யாகமெல்லாம் விட்டுறோம் ஆனால் அதோடு முடிவு கிடையாது அதுக்கு மேலே ஒரு தத்துவம் இருக்குது ஆத்ம தத்துவம் அது மோட்சம் சொர்க்கம் போய் மோட்சது இல்லை அது அதனால் வைத்திய கருமா மொத்தம் ஒத்துக்கிட்டு ரிச்சலையும் ஒத்துக்கிண்டு சொர்க்கம் போடுறது யாகம் பண்ணுறது வேதம் பண்ணுறது அத்தனையும் ஒத்துக்கிண்டு சொர்க்கத்தோட மோட்சம் இல்லை இன்னொரு மோட்சம் இருக்குது ஏன்னா சொர்க்கம் ஒரு அழிய வேண்டிதானே எந்த வஸ்தும் போக வேண்டியது இருக்கும்போது சொர்க்கமாக வேதத்துலேயே சொல்லியிருக்கிறதுனால நீ எந்த வேதத்தை சொல்கிறதையோ சொர்க்கம் மோஷம் கொடுக்கோ அந்த சொர்க்கமே அழி போகிறது சொல்லியிருக்குது அப்படி எல்லாம் அழி போகிறது தான் எங்கே நிற்க போகிறது ஒன்றும் நிற்காது அதுதான் நிலையாக இருக்கூடியதுன்னா ஆத்மா ஒன்று தான் என்பதாக ஆதிசங்கரர் வந்து எல்லா கொள்கையும் ஒத்துக்கொண்டு பௌத்திகாத்திய நிராகரிக்கிறதே முக்கிய கொள்கையாக வச்சுக்கொண்டு இந்த விவேகம் அப்படி வந்தது ஆத்மா இது அனாத்மா இதுங்கிற ஒரு சமாச்சாரம் பல பேர்களுடைய கொள்கைகளெல்லாம் விவா விவரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தெரிவித்து இப்படி பல பேர் ஆத்மா இது அனாத்மாங்கிறத பிரித்து பற்றி பேசின்னு இருக்கா நிஜமாக ஆத்மா இது அனாத்மா இதுன்னா ஆத்மானா உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்கோ ஆத்மா எல்லாத்தையும் சர்வாந்தரியாம இருந்து ஆட்டி வைக்கிறது ஒரு ஆத்மா அதை தவிர உலகத்தில் இருக்கிற எத்தனை உண்டோ பார்க்குறதுலேருந்து பார்க்காத முடியாமல் ஸ்டோரிங்க எல்லாமே அனாத்மா தான் ஸ்வர்க்கம் இருக்குது பிரம்மலோகம் இருக்குது வைகுண்டம் இருக்குது கைலாசம் இருக்குது எத்தனை இருக்குமோ எதுவாக இருந்தாலுமே ஆத்ம பின்னோஷம் ஆத்மா உண்டு ஆத்மா ஆத்மா இல்லை பாக்கி அனாத்மஸ்துன்னு சொல்லும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலுமே ஆத்மாவை தர வேற எல்லாம் அனாத்மோஷம் இதுதான் உண்மையான விவேக்கங்கிறது ஆயுஷங்களுடைய அடிப்படையில் கொள்கைகளை கொடுந்த மற்றவா கொண்டவளுக்கு இவ்வாறு வித்தியாசம்னா அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார் ஆயுஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா கூட விவேகம் மூலம் நீ புரிச்சிப்பாரு புத்தி மூலம் பண்ணிப்பார் சுருதி மூலமாக சொல்லிப்பார் தந்ததே கர்மஜிதோ லோக ஆட்சி இதை ஏன் அமுத்திர புண்ணிஜிதா லோக ஆட்சியதே அந்த மீமாசம் மூலமாகவே எப்படிங்க பூமியெல்லாம் பயிர் பண்ணுறதுலாம் உலகங்கள்லாம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம் அதுபோல கர்மராசியை விட சொர்கலவும் கூட எல்லா அளவும் கூட போய்டும் வேதமே சொல்லிக்கிறாலே அந்த வேத பிரகாரம் ஆத்மான ஆத்ம பண்ணு அப்போ இருக்கிற ஆத்ம வஸ்து நித்தியமானது ஒரே ஒரு வஸ்து பாக்கி எத்தனை வஸ்து கண்ணால் கண்டாலும் காணா காணாதிருந்தாலும் அத்தனையுமே அநாத்ம வஸ்து தான் ஆத்மான விவேகத்தை அப்படி பிரிக்கிறார் அந்த ஆத்மா எங்க இருக்கோ மேல இருக்கோ கீழ இருக்கோ எங்க இருக்கோன்னு பார்க்காதே ஊருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கு திரசி நிஜஹயஸ்தம் தெய்வம் ஊருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டு எந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட்சிப்படைகிறதோ அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அப்ப இந்த உலகமே இருக்கா இல்லையான்னு கேட்டான் இருக்கு யாரும் இல்லைன்னு மறுக்கல்ல நித்தியமா இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகமே தவிர பாக்கி ஒன்று ஏன்னா ஒரு நாள் உலகம் உண்டாது உண்டாடுறதெல்லாம் போகணும் எக்கம் தது அநித்யம் உண்டாடுறதெல்லாம் போகணும் ஜாதசுகி துருவோகூர்த்தி பிறக்கிறதெல்லாம் போகணும் எது உண்டாரோ அது போகணும் உலக நீதி அதனால இருக்குது உலகம் இல்லைன்னு இல்லை நித்தியமாக இருக்காங்கன்னா நித்தியமாக இல்லை மாறு இண்டே இருக்குது ஐந்து இண்டே இருக்குது அதனால் உலகத்து இல்லைன்னு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யானா உலகம் இல்லைன்னு ஆயுஷங்கள் கொள்ள சொல்லியோ வேலை கொள் சொல்லியோ அப்படி சொல்லல இருக்கு நிஜமானதாக இல்லை என்றுதான் சொன்னாலே தவிர இல்லவே இல்லைன்னு மறுக்கல்ல இல்லாமல் இருந்தா இப்படி நாமெல்லாம் பேச முடியும் சாப்பிட முடியும் தூங்க முடியும் சாதனை பண்ண முடியும் ஆனா சாதனை எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் பண்றதுக்கு காரியங்கள் பண்றதுக்கு உலகம் இருக்கு இருக்குன்னா பின்ன நித்தியமா இல்லை அனித்தியமான உலகமா இருக்கு அழிவு உலகமா இருக்கு அழி உலகத்துல பிறந்த நாம் அழியாத ஆத்மஸ்வரூபத்தை அடையணும் என்ற லட்சியத்துக்காகத்தான் ஆத்மத் ஆத்ம வஸ்து ஒன்னும் நித்தியம் பாக்கி எத்தனை என்ன அர்த்தம் எல்லா வஸ்தும் இருக்கு அதெல்லாம் நிஜமா இல்லை பொய்யாக இருக்கு கல்பனையாக இருக்கு மாத்திரம் இல்லை அழியக்கூடியதா இருக்குன்னு அர்த்தம் கல்பனை மாத்திரம் சொல்லி அது ஒன்று முடிய முடியாது ஆதிசங்கருடைய பிரகண்ணணக்கங்களே பஞ்சீகரணம்னு ஒரு புஸ்தகம் ஒழுங்கிருக்கார் அவரு எப்படி இந்த உலகம் வந்ததுங்கிறத அவரே சொல்கிறார் கல்பனை பண்ணிடல ஒரு பண்ணி காவிக் கணம் இல்லையா இருக்குங்கிறது அதே சொல்கிறார் அப்படி ஆத்மா சுத்தமாக நிறைஞ்சிருக்கு நிறைஞ்சிருக்க ஆத்மாவுக்கு சலனம் வந்தது போல் ஒரு நிலை இருக்குது சலனம் வந்தபோது நிலையிலேருந்து ஒரு சுரூபம் உண்டாருது ஈஸ்வர சுரூபம் அதுதான் விராட் சுருபம் இரண்டு கருப்ப சுருபமாக ஆறுது அதுலேருந்து உலகங்கள்லாம் படைக்க ஆரம்பிக்கிறார் பதினாலு உலகம் படிக்கிறார் தாதா யதாபூர்வம் மகள் பெயர் எப்படி படைக்கணுங்கிறது அந்த பிரம்மதேவனுக்கு இரண்டு கருப்புனு தெரிஞ்சிருக்கு அத்தனை திசம் உண்டோ அத்தனை திசும் பதில் படைக்கிறான் உலகத்தில் எத்தனை உண்டோ அத்தனை படைக்கிறான் பல பேர் எங்கிட்ட வந்து கேட்குறான் சார் எப்படி சார் முதல்ல எப்படி நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு மனுஷனு முதல்ல எப்படி சிருஷ்டி பண்ணாமா அவர் சர்வைக்கார சிருஷ்டி பண்ற சர்வைக்க எப்படி சிருஷ்டி பண்ண சொல்ல நம்ம அல்பைக்கம் நமக்கு புத்தி போறாது குறைச்சலா இருக்கும் எப்படி சிருஷ்டி பண்ண அவருக்கு எப்படி சிருஷ்டி பண்ணுறது கேட்க முடியுமா உலகம் இருக்கணுமோ அப்படிலாம் சிருஷ்டி அது உதாரணம் சொல்லும் சொல்றான் சித்திர வைகாசி மாசம் வசந்த வந்து விடுச்சுன்னா வெயில் நல்ல பூக்கள்லாம் பூக்குறது வசந்தே நல்ல ருத் நல்ல வசந்திர துறவு நல்ல குளிர்ந்த காற்று வருது நல்ல பூக்கள்லாம் வருது ஊரு வருஷமும் பூக்கள் வரும் பூ போயிட்டால் கூட அந்த பூக்கள் சமையல் பூக்கள் வரும் மழை காலத்தில் மழை வரும் வெய்ய காலத்தில் வெயில் வரும் பூக்கள் பூக்கட்ட சமையல் பூக்கள் பூக்கும் மாமரம் வர சமயத்தில் மாங்காய் தான் காய்க்கும் வேறு சமையல கேட்டால் மாங்காய் காய்க்காது அந்த வருஷத்துக்கு அந்த சீசனில் கதைக்க வே வேண்டியது அது எப்படி ஒரு ஒரு ருத்துவுள்ள ஒரு காலத்திலயும் அது அது உண்டாகணும்னு இருக்கோ அதுபோல பிரம்மதேவன் எப்படி இப்படி அது சிருஷ்டி பண்ணாம உதாரணத்தையே நமக்கு பௌதிகத்துல உள்ள உதாரணத்தை காமிச்சு அந்தந்த நிலையில எப்போ அந்தந்த காலத்துல வஸ்துக்கள் உண்டாகதோ பொருட்கள் உண்டாகிறதோ நெல் வருசம் ஆச்சுன்னா அறுவடை ஆறுது அப்பதான் நெய் வருது வெய்யாச்சுமே அறுத்தா ஒண்ணு வராது நெல்லே வராது அந்தந்த மாசத்துல என்னென்ன பழம் வரணுமோ அது தோட்ட மாதிரி வர மாதிரி பிரம்மதேவன் அதுபோல உலகத்தை சிருஷ்டி பண்ணார் எத்தனை தென்சு என்னென்ன நேரத்தில் எதிர்த்து வரணுமோ அது மாதிரி சிருஷ்டி பண்ணார் அதை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுதான் கிரமக்ரமும் வந்து நம்ம வந்தோம் அப்படி மனுஷ சிருஷ்டி வந்தவுடனே என்னாச்சு பாக்கிய சிருஷ்டிகளுக்குலாம் ரிச்சுவல் கிடையாது மனுஷனுக்கு தான் ரிச்சுவல் இருக்கு கருமா இருக்கு இவா சும்மா இல்லாமல் கர்மா பண்ணான் கர்மா பண்ணால் அதனால பலன் வந்து சுவர்க்கமும் நரகமும் வந்தது அதுலேயே என்ன சி அதனுடைய பலத்தை அணிவிக்கிறதுக்கு சொர்க்கத்தோடு மாத்திரம் இல்லை என்னென்ன கர்மா பண்ணால் என்னென்ன பாவம் வரும் என்னென்ன சொல்லி மிருகங்களாக பிறக்கிறது எல்லாம் உட்பட எல்லாமே ஆகிடும் மிருகங்கள் பிறக்கிறதுலேருந்து அத்தனைக்கும் காரணம் யாரு மனிதனுடைய ரிச்சுவல் காரணம் முதல் படைப்புல எல்லாம் சேர்ந்து ஒன்றாக உலகத்தை படித்து மனுஷனை படைத்தாலும் அதுக்கு அப்புறத்திலே வந்தது பார்த்தா எது வந்து எப்படி வருதுன்னு கேட்டால் என்னென்ன ரிச்சுவல் பண்ணால் என்னென்ன பாகம் வரும் சரி மனுஷனாக வந்து பிறந்தான் ரிச்சுவல் பண்ணால் மாடாகவும் மிருகமாகவும் போனான் திருப்பி எப்படி அதுக்கு கருமாவே ரிச்சுவல் கிடையாது எப்படி போச்சுருந்தான் அது எங்கே திருப்பி ஒரு ரிச்சுவல் பண்ணால் ஒரு கர்மா பண்ணால் அவருக்கு நாலஞ்சு பிறகு வரணும் நாலஞ்சு விஷயம் இருக்குன்னு இருக்கும் அது வந்து முடிஞ்சு திருப்பி எங்கே வரும் திருப்பி மனுஷனாக வந்துடும் என்ன மனுஷங்கிட்டே இருந்தால் கருமா பண்ணி ரிச்சுவல் பண்ணி அப்படி போனத்தனால திருப்பி என்ன ஆகும் அந்தந்த பலத்தை அனுப்பிச்சு ஒரு பாடு ஆடோ மாடோ கோழியோ ஜீவராசி ஆகும் ஒரு பாடு எத்தனை ஜீவராசி தான் வரும் எப்படி சொர்க்கம் போனா திருப்பி மனுஷன் திரும்பி வரணும் நரகம் திருப்பி மனுஷனாக வரானோ அப்புறம் பிராணிகளாக போய் இத்தனை தினசம் எத்தனை ரிச்சுவலுக்கா என்ன பலத்துக்கா வெவ்வேறு பிரிவு எடுத்தாலும் திரும்ப மனுஷனாக தான் வரணும் அந்த மனுஷனாக வந்தால்தான் அவனுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்குமே தவிர மனுஷப்பிரிவு இல்லாமல் விடுதலைங்கிறது கிடையாது அதனால எத்தனை பிறவிக்கும் காரணமானது இது மனுஷனுடைய ரிச்சுவல் கர்மா இதை வச்சுத்தான் இத்தனை பிராணிகளும் வந்து இத்தனி பேர் அந்த பிராணிகளும் கர்மாவும் கிடையாது சுகமும் கிடையாது துக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது உடனே அவனை திருப்பி அடிக்கிறோம் உதைக்கிறோம் கடிச்சா பாவம்னு சொல்லிருக்கு அதுக்கு பரிகாரம் வேறுபாடு ஒரு நாய் கடிச்சா அது பாவம் கிடையாது புண்ணியம் கிடையாது கல்யாணம் அடிவாங்க அவ்வளோ நாலு பேரும் ஒன்றும் மனுஷன் கடிச்சனா ஏன்ட்டு தண்டனை உண்டு உண்டு நாய் கடிச்சு பூனை கடிச்சுன்னா எந்த தண்டனையும் கிடையாது அந்த மாதிரி ஏன்னா அதனுடைய கிட்ட விஷம் பண்ணும்போது கடிக்கிறது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கடிக்கிறது அப்போ என்ன பண்ண முடியும் அது பாவம் கிடையாது பொண்ணும் கிடையாது மனுஷன் பண்ற ஒரு சிந்தனைக்கும் ஒரு செயலுக்கும் சிந்தனை செயல் ரெண்டுக்குமே பலன் உண்டு மாசிகமாக சிந்திக்கிற கருமாவுக்கு மாநிகமாக துக்கங்கள்லாம் வரும் பௌத்திகமாக பண்ற வெளியால் பண்ற சுக பண்ற தப்பு தவறு நல்ல காரியங்களுக்கு வெளியான சுக்கம் கிடைக்கும் சில பேர் வெளியில் சோக்கியமாக இருப்பான் உள்ளுக்குள்ள போயின்னே இருப்பான் காரணம் என்ன அவன் மானசிகமாக தப்பு நிறையா பட்டிருக்கா அதனால மானசிகமாக துக்கத்தை அனுவிக்கிறான் மாநீமா சந்தோஷம் இருப்பான் வெளியில் வியாதி பண்ணிட்டே இருப்பான் வெளியில தப்பு பண்ணியிருக்கான் வெளியில் வந்திருக்கு மானசிகமாக நல்ல காரியப்படுத்தினாலும் சிந்தனைப்படுத்தினாலும் மாநீக்கமான ரியாக்ஷன் இருக்கு அந்த மாதிரி ரிச்சுவலை பற்றி யாரும் முழுமையாக புரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு பெரிய விஷயம் அது என்னென்ன மாதிரி எப்படி விடு வருன்னு தெரியாது ஈஸ்வரன் ஒத்துருதான்னு தெரியும் லிஹிதா ரேகா பரிமாஷ்டும் நசைக்கதே ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மணாபி சொரபி தல்ல தெரிந்த யாராலும் அறிந்து கொள்ள முடியாது பிரம்மா விஷ்ணுவா அறிந்து கொள்ள முடியாது அப்படி நம்ம எத்தனையோ கோடிக்கா ஜென்மாவை பண்ணிருக்கோம் இன்னைக்கு ரேட்டி உறக்கில் அநேக ஜென்மாவில் பண்ண மனுஷென்மாவை பண்ணுறது அத்தனையும் ஜெய்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அது மூணா கருமாக்களை பிரிக்கிறான் ஒன்று இப்போ பண்ற கருமாக்கள்லாம் பண்றோமே நல்லது போல் அதெல்லாம் பண்ணுறோம் புண்ணியபாவ கருமாக்கள் பண்றோம் இல்லையா இதெல்லாம் பின்னாடி பலம் கொடுக்கறதுக்கு பேர் ஆகாமின்னு பேர் வச்சா அதுதான் நமக்கு பலத்தை கொடுக்க போறது அந்த ஆகாமி பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா பலவேற விஷயம் வரும் சஞ்சித்தம் எத்தனையோ பல கோடி மனுஷாலாம் பல ஜென்மம் எடுத்திருக்குமே பகூராம் ஜென்மனாம் அந்த மனுஷென்மா பகூனாம் ஜென்மனாம் அந்தே முருக ஜென்மம் இல்லை அந்த பகுஜென்மாக்கள்ல பல ஜென்மாக்கள்ல எடுத்த மனுஷென்மாக்கள் எடுத்த அந்த எல்லாம் சேர்ந்து ரிச்சுவலாம் சேர்ந்துருக்கு மூட்டையாக கட்டியிருக்கு அது பேர் சஞ்சிதம்னு பேரு இப்ப நம்ம அனுவிக்கிறோமே இந்த உடம்புல சுகது அணிவிக்கிறோமே இதுக்கு என்ன காரணம்னா பிராரப்தம்னு பேர் இந்த ஆகாமியெல்லாம் சஞ்சிதத்தில் போய் சேர்ந்து சஞ்சிதம் பெரிய கூறி சஞ்சிதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த பிறகு கொடுக்க வருது ஆக ஒரே ஒரு கர்மாதான் பலனாக வரும்போது ஆகாமியாகவும் அதுவே ஊட்டையாக சேரும்போது சஞ்சிதமாகவும் திருப்பி நம்ம கொடுக்க வரும்போது ஆகிறது ஆக மூணு நிலையை நமக்கு கொடுக்கறது ஒரு பண்ணுற கர்மா அதை சஞ்சயத்தில் எவ்வளோ இருந்தால் நிறைய கூட்டம் கூட்டம் நிறைய இருக்குது அதை புரிஞ்சு எடுத்துக்கிடுவோம் யாரு அதுதான் யம தர்மராஜன் அவனுடைய வேலை கரெக்டாக சாகரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி பார்த்து சஞ்சயத்திலேருந்து அந்த பிறவையும் நமக்கு கொடுக்குறான் இல்லைன்னா நம்ம மறக்க முடியாது எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத் எந்தே கலே வரம் தம் தமேவேதி கவுந்தே சதா சத்பாவ பாவிதான்னு சாகும்போது எந்த எண்ணத்தோட சாகுனானோ அதுதான் அடுத்த பிறகு வரும் கேட்டா சாகும் போது ராம ராம நினைச்சா எனக்கு தான் சொல்றா கீதை ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றது எம் எம் வியாபி ஸ்மரண்பாவன் தஜித் தேவரம் எதிரமோ அந்த பலன் கிடைக்கும் எப்படி எம் எம் பாபி ஸ்மரண் பாவம் தஜித் எந்தே கலைவரம் தம் தமேவே சதா சத்பாவதாக எப்பொழுது எதை நடிச்சிட்டு அதுதான் ஒரு எப்பொழுது எதை நடிச்சுக்கணும் ஊர் கதையெல்லாம் நடிச்சிட்டு இருக்கோம் இல்லாத சாய் நடிச்சுட்டு இருக்கோம் சாம்பா எதுவும் வரும் ராமராமஷம் தான் வந்துருமா வந்துடும் ஆகினால பழக்கம் நிறைய அபியாசம் இருக்கணுங்கிறதுனாலதான் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் வரணும் பழக்கம் வரணும்னு சொல்லி நல்ல பழக்கம் பண்ணா கடைசியில கொஞ்சமாக நினப்பு வருமானு கேப்பான் அப்படிலாம் நனுப்பு வந்தா கூட சஞ்சயத்துக்கு ஏற்றவாறு அடுத்த பிறகு ஏற்றவாறு தான் நினைப்பு நமக்கு வருமே தெரியும் நமக்கு உடனே நம்ம நினப்புனாலும் அடுத்து வந்துடுறாரு ஆக பகவான் நினைத்துல சொல்றாருனா யார் எதை வச்சுட்டு அந்த பாவத்தை கிடைக்கும்னு அடுத்த பிரிவுக்கு வேணுங்கிற ஒரு நிலையை நமக்கு அந்த நனப்பு ஊட்டும் பகவான் சொன்ன பிரகாரம் சாகும் போதை நச்சுக்கோணும் அந்தபடி வருவானா சஞ்சித பிரகாரம் நமக்கு அடுத்த பிறகு வருவான்னு கேட்டோம் சஞ்சீத பிரகாரம் அடுத்த பிறகு வரத்துக்கு உள்ள சூழ்நிலையே நமக்கு பகவத்மரணம் நல்ல காரியம் நல்ல சிந்தனை ஊட்டம் அந்த நிலையை கொண்டு கொடுக்கும் அது அனுசரித்து நமக்கு அடுத்த பிறவை வரும் அதை வச்சு தான் சொல்லிருக்காரு ஆக சஞ்சீவத்தில் இருந்தால் நம்ம வரணும் அந்த சஞ்சீதம் கூட நிறைய மூட்டை மூட்டையாக இருந்தால் கூட அது எப்படி வரணும் கிரம அதுக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன் எது பிரபலமாக இருக்கோ காரமாக அது முன்னாடி வரும் எது துர்பலமாக இருக்கோ அது பின்னாடி போடும் தான் எந்த ரிச்சுவல் பண்ணியிருந்து பலமாக இருக்கோ அது முன்னாடி வரும் துர்பலமாக பின்னாடி போடும் உதாரணமாக சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்குறா இப்போ ரேஷன் கார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு வீட்டுக்கு நம்பர்லாம் போட்டு மூணு கிலோ அஞ்சு கிலோ ஏழு கிலோ எல்லாம் போட்டு எழுதி கொடுக்குறா சீரியல் நம்பர் ஒன்று இருக்கும் அஞ்சு கிலோ மூணு கிலோ எழுத நம்பர் ஒன்று இருக்கும் யாருக்கு தேவை இருக்கோ அவன்தான் காடு எடுத்து போவானே தவிர முன்னாடி சீரியல் நம்பர் பிரகாபட்டியில் போய் வாங்க போக மாட்டான் சாமான் போக மாட்டோம் சீரியல் நம்பர் பாட்டுக்கு இருக்கும் ஆனால் வாங்குற யார் யாருக்கு தேவைப்படுவோம் அவன் முன்னாடி போவான் அதுதான் சஞ்சயத்துக்கு என்ன அர்த்தம்னா எது கர்மா பிரபலமாக இருக்கோ அதுதான் முதல்ல பலத்தை கொடுக்கும் அந்த கர்மாவுடைய வேலையை குறைச்சிக்க முடியுமானா குறைக்க முடியும் அதிகப்படுத்த முடியாது நம்மகிட்ட பணம் இல்லைன்னா மூணு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வரலாம் நாலு கிலோ கொடுத்து கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாக்களை குறைச்சி கொடுன்னா பகவதானம் சத்சங்கம் நல்ல கர்மா பண்ண பண்ண பண்ண அது குறையும் வேகத்தை குறைக்கும் தலைக்க வந்து தலைபாயோட மோச்சுங்கிறமே அந்த வாட்ச் அதுலேருந்து தான் வந்து அதனால் வேகத்தை குறைக்க முடியாததை ஐக்க முடியாது அப்படிப்பட்ட கர்மாக்களை நினைவுபடுத்தி அடுத்த பிறவைக்கு நம்ம கொண்டு கொடுக்குறது சஞ்சீத கர்மாவிலேயே வந்துட்ட சாகும்போது நிறைவுபடுத்தி அடுத்த பிறகு வருது அந்த வேலைலாம் யமு தர்மராஜனுடைய இப்படி அந்த கர்மவனுடைய உரைகளை மூணு திமுசம் சொல்லி சஞ்சிதம் ஆகாமி பிராரதம் சொல்கிறார் எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டு வந்து சொல்லும்பொழுது சொல்லி ஒரு வழி சொல்கிறாருங்க முதல் முதல் படைக்கும்பொழுது இந்த உலகங்கள்லாம் அபஞ்சீகரணமாக இருந்ததுன்னா அதை தான் வைஷ்ணவால் சொல்கிறா அப்புறம் அப்பஞ்சீகரணமாக இந்த இரத்தனால் ஒரு மண்ணாக இருக்கிறது அபஞ்சீகரணம் அந்த மண்ணே குடமாக எடுத்துன்னா அது கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாத மூல வந்து அப்பஞ்சீகரணம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வஸ்துனா அது பஞ்சீகரணம் ஆக பஞ்சபூதங்களும் முன்னாடி எப்படி இருக்குதுன்னா அப்பஞ்சீகரணமாக இருந்தது தனித்தனியாக ஒன்றும் ஜடமாக ஒன்று முறையாக புரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் பகவத் என்ன பண்ணார்னா பஞ்சீகரணமாக ஆக்கணும்னு சங்கல்பம் பண்ணார் கண்ணுக்கு தெரிய முடியாது பூதமாக வர முடியாது கண்ணுக்கு தெரிய முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சு வேலைக்கு உபயோகப்படும் அப்பஞ்சீகரணமாக மண்ணாகவே இருந்தால் ஒரு வேலையை பண்ண முடியாது மண்ணுக்குலேருந்து கடன் குடம் பண்ணணும்னு கோயவனுக்கு ஞாபகம் வந்தால் தான் எடுத்து பண்ணபடி வந்து மண்ணு மண்ணாகவே இருக்கும் தங்கம் தங்கமாகவே இருக்கும் அதோடு கூட எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்கணும்னு பகவத் சங்கல்பம் என்ன பண்ணார்னா அவர் ஒரு ஒரு பஞ்சபூதத்துலேருந்து ஒரு ஒரு பூதத்தை மண்ணை எடுத்துக்கலாம் பிரிதிவி இதில் பாதி பாகம் மண்ணை வச்சுருந்தார் இன்னொரு பாதி பாகத்தை நாலாக உடைச்சார் நாலாக பிரித்து பாக்கி ஜலம் வாயு தேஜஸ் ஆகாஷ் இதில் கூட சேர்த்தார் ஜலத்தை பாதி வச்சுருந்தார் அது இன்னொரு பாதி ஜலத்தை எடுத்து பாக்கி நாலுலேயும் விட்டார் தேஜச பாதி வச்சார் இன்னொரு நாளத்துக்கு பாக்கி நாலுலையும் போட்டார் ஆகாஷத்தை மாதிரி பண்ணார் அப்போ ஜீக்கிரம் ஆகாஷம் பண்ண கண்ணால் பார்க்குற உடைக்க முடியாது அபஞ்சீகர் ஆகாஷத்தை நாலாக பிரித்து நாலு வகையிலேயும் சேர்த்தார் அதனால் எந்த ஒரு வஸ்தும் பார்த்தாலும் பஞ்சபூதத்தில் அஞ்சு வஸ்துவும் இருக்கும் தனியாக ஒன்று மாத்திரம் இருக்காது ஜலத்துக்கு மண்ணம் பார்த்தோம்னா அதுலேயே இடவழி இருக்கும் பள்ளம் தோட்டம்னா இடவெளி வரும் ஸ்பேஸ் இருக்கும் தண்ணி இருக்கும் வாசனை இருக்கும் சூடும் பூமி தோட்டத்தில் உள்ள கூட சூட கூட சூடும் அதனால் பஞ்சபூதம் பூமியில் இருக்கும் ஜலத்திலையும் பார்த்தா அதே மாதிரி எல்லாமே வரும் தேஜசு வாய் ஆகாஷ் ஒன்று பார்த்தா பஞ்சீகரணம் சேர்ந்து இருக்கிறது உலகம் அந்த அஞ்சீகிரம் அஞ்சி சேர்ந்து வந்தால் தான் உலகத்துக்கு உறுப்படியாக வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலையாக ஆகும் அதெல்லாம் சங்கல்பூர்வமாக பகவான்கிட்ட வந்ததுன்னு ஒரு வழிமுறையை சொல்கிறேன் இது உலகம் இருக்குது படைச்சிது இருக்குது நித்தியமாக இல்லைன்னா கூட வழிமுறை சொல்லணும் போல எல்லாம் கல்பனை கல்பனையே சுத்தி நினைச்சு சுக்தியில் எப்படி வந்து வெளுப்பு தோன்றும் அதுபோல் சுக்தியில் வெளுப்பு தோடுறதுக்கே நமக்கு ஒரு எண்ணங்கள் அதுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் வேணுமோ இல்லையோ அந்த மாதிரி உலகம் படைக்கப்பட்டதுக்கு நம்ம என்ன சொல்லணும் வழிமுறை சொல்லணும் அயக்கூடிய உலகமாக இருந்தாலும் எப்படி வந்ததுன்னு வழிமுறை சொல்லணும் ஆகவே பகவத் பார்த்தால் பல சொல்லும்போது உற்பத்தி எப்படி வந்து போய் மண்டை உடைச்சிக்காத சிவப்படைச்சிக்காத வந்த ஒரு பாடு என்ன பண்ண உபயோகப்படுத்துவார் பல தினசம் உற்பத்திகள் வந்திருக்கு கல்பனையிலையும் வந்திருக்கு பிரம்மாவும் வந்திருக்கு இந்த மாதிரி பஞ்சீகரண பிரக்கிரியை அவரே எழுதியிருக்கார் பஞ்சீகரணம் புஸ்தகம் எழுதி அதிலே இந்த மாதிரி வந்திருக்குன்னு அவரும் எழுதியிருக்கார் வேதத்தையும் சொல்லியிருக்கு இப்படி எப்படி வந்தாலும் கூட வந்த வகைகள் பல வகையாக இருந்தாலும் இருக்க பொழுது என்ன ஆத்மாவோடு தான் பாக்கியெல்லாம் போகக்கூடியது அதனால வந்தவகையை பற்றி யோசிக்காதே சிருஷ்டியை பற்றி யோசிக்காதே சிருஷ்டி பல வந்திருக்கு பல தினசம் வந்ததுனாலேயே அது சரியாக இல்லையே வச்சுக்கோ ஒரு தினசம் வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் சரியாக இல்லாதனால பல தினசாவே சிருஷ்டி வந்திருக்கு ஆக வந்ததெல்லாம் பிறந்ததெல்லாம் அழிய வேண்டியதாக தான் ஜாதஸ்ய துருவமூர்த்தி வந்திருக்கிறதுனால எக்கிறதுக்கும் தானித்து வார்த்தை நீதி இருக்கிறதுனால வந்ததோ அதெல்லாம் ஒரு நாள் போக வேண்டியதாக சிருஷ்டியை பற்றி குறைப்படாதான் ரிஷி நீதி ரிஷ்டிகள் எப்படி பிறந்தால் நதிகள் எப்படி வந்துன்னு விசாரிக்கா இருந்தால் தப்புங்கிறதுக்காக இல்லை அதை விசாரிச்சு என்ன நமக்கு துரோணர் எங்கேயோ ஒரு இருக்கு அகஸ்தர் எங்கேயோ குடத்தில் பிறந்தான் இருக்குது இதை மட்டையை உடச்சி போயிட்டு அது சின்னப்படி சின்னபடி பிரயோஜனம் இல்லை அகஸ்தியரால் என்னென்ன நமக்கு உபயோகம் கிடச்சிது துரோணரால் நமக்கு என்னென்ன உபயோகம் கிடச்சிது அதை பார்த்துக்கணும் அதை சிருஷ்டியிலையுமே உட்காந்து என்னென்ன ஆச்சு ஆச்சு எப்படி ஆச்சுன்னு ஸ்னோ பண்ணி உட்காந்துருக்காரு அதனால் மாடு கண்டு எடுத்த அடுத்து போய் பார்த்தோம்னா ரசிக்காது நமக்கு இந்த மாடு தான் இப்படி வந்து இந்த மாதிரி தான் ஷவன் தோணும் மனுஷன் பார்த்தா ரசிக்காது நமக்கு அது சிருஷ்டி மட்டும் இடத்து யாரும் பார்க்கக்கூடாது அதை பற்றி விசாரே போகக்கூடாது அந்த பலன் என்ன அதைத்தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி பஞ்சீகரணம் மூலமாக உலகம் வந்து அதில் கிரம கிரமெல்லாம் படைக்கப்பட்டு அத்தனை உலகமும் அத்தனை துணிசும் அத்தனை உண்டும் அத்தனையும் ஏழு பதினாலு உலகம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி இந்திரன் சந்திரன் எல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுக்கு ஒரு ராஜாவெலாம் வச்சு அதில் கீதா அதா சொல்கிறது பரஸ்பரம் பாவயந்தகா தேவான் தேவேதானேனு தே தேவாக பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரே தேவத்தையில சிருஷ்டி பண்ணி நீங்கள்லாம் தேவ ஜனங்களுக்கு வழங்குற உலகத்தில் உள்ள வாழ்க்கை நீங்கள் கொடுங்க மனுஷாவை சிருஷ்டி பண்ணி நீங்களாம் யாக பண்ணி அவளுக்கு அவிர்பாக கொடுங்க நாம் கொடுக்குற ஒரு ஒரு சவித்னாலும் பண்ணக்கூடிய தன ஹவிஸ்வனுடைய ஒரு போகைகள்லாம் சேர்ந்தான் அமிர்தமாக ஆகி அவளுக்கு ஆறுதுன்னு வேதத்தை சொல்லிக்கிட்டு நம்ம ஹோம ஜபங்கள்லாம் பண்ணா தேவத்துக்கு அதுவே திருஷ்டி ஆகி சந்தோஷமாயி அவள் எல்லாம் பண்ணுறான் அந்த மாதிரி தான் தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறோம் சாதங்கள்லாம் பண்ணோம் யாரும் தண்ணி ஊற்றுறோம் பித்த தேவத்தை நட்சினை பண்றோம் ஈஸ்வர தேவத்தை நச்சனை பண்ணுறோம் அதெல்லாம் எப்படி போகிறது நைவேத்தியம் பண்றோம் பகவானுக்கு போகிறதுலாம் எப்படின்னா தேவாகா திருஷ்டுவா திருப்தியை அவள்லாம் கண்ணால் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறான் சாப்பிட்டு சந்தோஷப்படுறான் சாமி முன்னாடி வச்சாலே அவளுக்கு ஒரு சந்தோஷம் பிதேவெல்லாம் எங்கே இருக்கா அக்னிஸ்வா தாப்தன்னு சில பேர் படைச்சி வச்சுருக்கா அந்த காலத்தில் அந்த மாதிரி பிதிரு தேவத்தில் நம்ம கர்மா பண்ணுறதா என்னாகும் சாதம் பண்ணுறது வருஷாப்திகம் பண்ணுறது தரப்பணம் கொடுத்துருவான் அவா கிட்டே போய் அவாலேருந்து என்னாகும் நம்முடைய முன்னோர்கள் எந்த இடத்துல இருக்காலும் அவலத்துலேருந்து ஆகாரமாக அது கொடுக்கறது அதுக்காக விடாக பண்ணணும் இதெல்லாம் நம்ம இந்து மரத்தில் இருக்குது வேற எங்கேயும் கிடையாது அதுவும் முக்கியமாக நம்மகிட்ட தான் ஜாதி இருக்குது மற்ற ஜாதி கூட இவ்வளோ கிடையாது என்ன இவனுக்கு தான் ஆத்மீகாரத்துக்கு சர்வ சுவாந்திரம் இருக்கிறதுனால இவனுக்கு தான் எத்தனை கடுமையான பரீட்சை வச்சு சோதனை வச்சு சுத்தப்படுத்துறதுக்கு ஆத்மீகாரத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்கு பாக்கி உள்ளா புராணத்தை கழுவிட்டு ஞானத்தை வரலாம் எப்படி வேணா வரலாம் வேதோக்தமான ஒரு ஜான வருணமானால் மகா வாக்கி மூலமாக ஒரு ஞானம்னா இவருக்கு தான் அந்த பிராப்தம் இருக்கு பாக்கி மற்ற வாடகைக்குலாம் புராண உத்தமாக இருக்கலாம் யார் மூலமாக கேட்கலாம் ஊர் மூலமாக லிஃப்ட் பண்ணி மேலே வந்துடலாம் அதெல்லாம் மற்ற வாடகைலாம் இருக்குது எதோ ஒத்தமாக வரணும்னா இவரான் ஒருத்தன்தான் முடியுமா இருந்தாலும் இவருக்கு தான் அதிக கட்டுப்பாடு வச்சு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு வச்சாள் இத்தனை கேட்பாள் இப்போ இருக்கானே லண்டனில் இருக்கானே உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க இந்து மதம் நம்பாதவா இருக்காளே ரொம்பலேயும் இந்து மதம் நம்பாத நிறைய பேர் இருக்காள் அவரெல்லாம் சோக்கியமாக இல்லையா இந்த கருமா பண்ணல் ஒன்றும் பண்ணல் சோதிக்க மாலையான்னு கேட்குறேன் அந்த காலத்தில் பௌதிகவாதம் சோக்கியமாக வாண்டாங்கிறேன் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது விசுவாசம் இருக்குது வேகத்தை நம்புகிறோம் புராணத்தை நம்புகிறோம் அதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது அவனுக்கு எப்படி குரான் நம்புறோம் அவனுக்கு எப்படி ஒரு பைபிள் நம்பர் ஆகணும் அவவானுக்கு ஒரு நம்பிக்கைகள் அவா இருக்கிற மாதிரி நம்ம இந்த நம்பிக்கைகள் நம்ம எல்லா பண்ணி ஆகணும் நமக்கு நம்பிக்கை சமாச்சாரமே இல்லை என்னமா இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுல நம்பிக்கையோட தான் பண்றோம் நம்ம நம்பிக்கை பராம்பரியம் அப்படியே வந்திருக்கு இது மூலமா தான் வந்தாலும் ஆகியனால எந்த ஒரு கர்மா பண்றதாலும் நமக்கு தான் பிரதானமா சொல்லியிருக்கு நாம தான் முன்னேறினால்தான் வருணும் அதனாலதான் ஞானிகள் பல தினசாக எந்த பிரிவு அடுத்த பிரிவை விட யாருக்கு வேண்டாம் எப்படி வேணா மாமதேவர் வந்த மாதிரி யாரா சாதனைகள்லாம் நம்ம பண்ணி முடித்தால் தான் வர முடிங்கிறது தீர்மானமாக சொல்லியிருக்கு நல்ல ஆராய்ச்சியாளனால் கூட அதுதான் வெளிநாட்டு ஆராய்ச்சிக்கால் வேளாண் படித்த அவள் கூட இது தான் ஒத்துக்கிறாள் அந்தமாரி ஆத்மான ஆத்மா விவேகம் வரணுங்கிறதுக்காக உலக சிருஷ்டியை சொல்லி உலக சிருஷ்டியெல்லாம் ஜடமானது தான் நித்தியமாக இருக்க போகிறது இல்லை ஏன் நித்தியம் இல்லை பிறந்ததுனால அதுவும் போகணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லி விவேகத்துக்கு அடையாளம் சொர்க்கம் உண்டா நரகம் உண்டா ஆத்மா உண்டா அனாத்மா இருக்கா இதை பற்றி விசாரித்து ஆத்மா ஒன்று தான் நித்தியமானது ஆத்மா தான் பாக்கி உள்ளதெல்லாம் இருக்குது ஆனால் நிஜமாக இல்லாமல் இருக்குது அதை தீர்வாமல்ட்டு தான் விவேக்கங்கிற பெயரோடு பல மதங்கள் ஆதிசங்கர் சொல்லி அதனுடைய சுருக்கமாக சாரமாக நிஜமாக இருக்கக்கூடிய தத்துவம் வேதத்தில் சொல்லப்பட்டது உபரி சொல்லப்பட்ட தத்துவம் ஆத்மா அனாத்மா ரெண்டே வஸ்து பாக்கி இத்தனை வஸ்து உலகத்தில் கண்டாலும் இத்தனையே ரெண்டு குறுக்களை பிரிச்சு விடாது சைத்தன்யமாக உள்ளது ஒரு வஸ்து சைத்தன்யம் ஒரு வஸ்து ரெண்டு வஸ்து அந்த வஸ்து சைதன் தான் எப்படி தெரியுது சைத்தனத்துடைய டாலர் டால்னால பிரகாஷ்தான் இந்த சைத்தியத்துடைய டாலாம் தெரியும் சூரியன் ஒத்தன் தான் அதனுடைய பிரகாஷ் எப்படி பிரகாஷிக்கிறதோ அதுபோல இந்த பிரகாசம் தான் எல்லாம் பிரகாஷம் ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்தி குத்தோயி இத்தனை சூரியன் இத்தனை சந்திரமும் பிரகாசித்து எல்லாத்தையும் பிரகாசிப்பிக்க வைக்கிறான் அவன பிரகாசிக்கிறா யாரு சாமான் சொல்ல பிரகாஷம் சொல்லிடுவோம் இயற்கையான பிரகாசம் இருக்கணும் ஆனால் அவன பிரகாசிக்கிற யாருன்னா ஆத்ம பிரகாசாதான் ஆத்ம பிரகாஷம்னா சூரிய பிரகாசம் சந்திர பிரகாசம் இல்லை ஒன்றும் இல்லை தவைய பாந்தும் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வம் ஆத்ம பிரகாஷம் ஒன்றால தான் இத்தனையும் என்ன சூரியனை பார்க்கும்போது அது ஒரு ஜடம் தான் சந்திரனை ஒரு ஜடம் நமக்கு ஒளி கொடுத்தாலும் கூட அது ஒரு ஜட நிலையை தான் வச்சுருக்கான் சைத்தன்யமா அதுவே அறியக்கூடியதான் ஞானமாக அடையக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு ஜடமானது தான் பிரகாஷம் இருக்கே தவிர சைத்தன்யம் இல்லைங்க எல்லாம் இருக்கணும் பிரகாஷம் ரெண்டும் கோடி சூரிய பிரகாஷா ஆத்மஸ்வரூபத்தினுடைய சுரூபம் சொல்லும்போது கோடி சூரிய பிரகாஷம் கோடி சந்திரத்தினுடைய ஆஹ்லம் ரெண்டும் ஜெயர்ந்தா ஒரு சுவர்பம் சத்து சித்து ஆனந்தம் சத்துன்னா எப்போ இருக்கிறது சித்துன்னா ஞானத்தோட கூடியது ஆனந்தம்னா ஆனந்தமாக இருக்கிறது அதே கேட்கும்போது பேர இடத்துல பெரிய இடங்கள்லாம் விசாரங்கள்லாம் பண்ணும்போது சத்துன்னு ஒரு தர்மம் ஆத்மாவுக்கு இருக்கா சித்துன்னு ஒரு தர்மம் ஆத்மாவுக்கு இருக்கா ஆனந்த ஒரு தர்மம் இருந்தால் என்ன சொல்கிறான் அனித்தியம் இல்லாததான் ஆத்மா இருட்டான் சத்துன்னு ஒரு கூட கிடையாதுட்டான் சத்துனால் சத்துவம் உதர்வேண்டாம் அனித்யம் இல்லாதது ஆத்மா ஜடம் இல்லாததோ ஆத்மா துக்கம் இல்லாததோ ஆத்மா சச்சிதானந்தம் ஆத்மான்னு அந்த அளவு கூட மேலே போய் சொல்லியிருக்காங்க அந்த எந்த தர்மம் சொல்ல முடியாது சச்சிதானந்த சுரூபம்னா ஒரே ஆனந்த நிலைமையில் இருக்கிறதை தவிர வேறு உண்மையே கிடையாதுங்கிறத சொல்கிறதுக்கு எந்த தர்மும் அதில் வைக்க முடியாது அப்படின்ற அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல சகுணம் சகுடம் சொல்ல வரும்பொழுதெல்லாம் சர்வ கந்தகா சர்வ காமகா சர்வரசகா சர்வஜானம் இதுதான் சொகுணமாக நினைக்கிறாவா இது இல்லாமல் இருந்ததுன்னா நிர்குணம் நினைக்கிறா அந்த மாதிரி ஒரு நிலை கூட ஒரு வருஷத்தில் சொல்லிடுது நர்க்குணம் தான் சச்சிதாராயன் ஸ்வரூபம் அதுலேயே சொகுணம் எப்படி இருந்தது சமஸ்தமான வாசன சுரூபம் சமஸ்தமான சைத்தன்ய சுரூபம் சமஸ்தமான சுரூபம் ஒன்று ஒன்று தர்மத்தோடு சொல்லும்போது அதெல்லாம் குணம் தர்மம் நிர்குணம் சொல்லி நம்ம நினைக்கிறதுன விக்கிரகம் ஐடல் சகுணம்னால் அதான் நினைக்கணும் ஐடல் அவதாரம் இதெல்லாம் நம்ம ஒத்துறோம் இதெல்லாம் புலான விஷயத்தில் நமக்கு சொல்லியிருக்கு ஒன்றும் இல்லையுன்னு இல்லை இத்தனையும் ஒத்துறும் நமக்கு அதனால் எதுவும் இல்லையு சொல்லாமல் அத்தனை உண்டு எல்லாம் சாதனைக்காக வச்சுக்கணும் சாதனை பண்ணி முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை மேலே நமக்கு ஜானம் போகணும் அவிஜாதே பரேதத்வே சாஸ்திராதிதஸ்து ருஷ்மனார் விஜய்யாதேவி பதவி தத்துவ சாஸ்திரணும் இது வரைக்கும் ஆத்மஸ்வரூபத்தை அடையாமல் இருக்கும் அது வரைக்கும் எவ்வளோ பிரயோஜனம் படித்து முடித்தாச்சு இங்கே மாத்திரம் இல்லை ஞானம் வந்தாச்சு அப்பவும் பிரயோஜனம் இத்தனை படிச்சு படிப்பெலாம் முடிஞ்சு போயிடுச்சு ஞானம் வந்தாச்சு அப்போ புத்தகத்தினுடைய வேலை அப்பவும் இல்லை பிஹெச்சிஇ படித்தவனுக்கு எம்ஏ புத்தகம் தேவையில்லை அவன் கட்டி வைக்கணும் வீட்டிலேயே அடுத்தவரு தான் கொடுக்கணும் அந்தமாரி படிக்கிற வரைக்கும் புஸ்தகம் ஆகணும் படித்த விற்பாடு அது புஸ்தகத்தில் கிளாஸ் போகிற மாட்டேன் தூரம் போட்டுற மேலே மேலே போக போக கீழ உள்ளதெல்லாம் தன்னத்தானே படுறது அத்தனை சாஸ்திரமும் படிக்கணும் எதுக்காக படிக்கணும் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணணும் பிஹெச்டி பாஸ் பண்ணா படிக்கணும் படித்து முடியாது சின்னதாச்சுன்னு அவ்வளோண்ணா படித்து ஃபெயில் ஆகிட்டான்னா படித்து என்ன பயணம் புஸ்தகம் வாங்கின அந்த மாதிரி ஞானம் வரத்துக்காக அத்தனையும் படிக்கணும் ஞானம் வரலன்னா படிச்சு பிரயோகம் இல்லை படிச்ச பிற்பாடு என்ன இருக்குது அத்தனையும் ஆனால் இருக்கும் புஸ்தகம் இருக்கும் அப்படி இருக்கும் அடுத்தவங்க படிக்கிறதுக்கு அடுத்த கிளாஸ் படிக்கிறதுக்கு கிளாஸ் இருக்கும் காலேஜ் இருக்கும் புஸ்தகம் இருக்கும் அவனுக்கு தேவையில்லை அந்தமாரி ஜானிக்கு தேவை இல்லாது இருக்குமே தவிர உலகத்து தேவையில்லாமல் இருக்காது இவங்கணக்கில் ஒன்றும் தேவை இருக்காது இவன் சச்சிதாரண சுரூபம் ஆத்மஸ்வரூபம் இவன் ஆகிடுறாங்கிறது தான் வேதாந்தத்தினுடைய அடிப்படையாக இருந்துச்சு உலகமே கிடையாது எல்லாம் போய் கீழிட்டான் ஆத்மா ஒன்று சொல்றாங்க எல்லாத்தையும் விடுறது விட்டுருவோம் எல்லாத்தையும் புரிச்சல் இருக்கும் விட்டுருவோம் ஆத்மா விட்டு தான் இருக்காது தியானம் பண்ணால் போகணும் ஒன்று வாழ்னா வெள்ளி மெடிடேஷன் பண்ண அதை உடவே கூடாது எவ்வளவு நிறையா பிடிச்சிக்கிறோமோ அப்போ தன்னைத்தானா அதெல்லாம் போகும் நாமும் விட்டால் தோஷம் அதுவே போனால் தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறோம் நாமே எதாவது விட்டுட்டோம்னா அது தோஷம் அதுவே நம்ம விட்டு போட்டுனா சொல்ல முடியாதுங்களா ஆக மனசில் இருக்க பந்தங்கள்லாம் தன்னைத்தானே போடுவேன் தவிர அந்தளவு சாதனை பண்ணி போடுவே தவிர நான் விட விட ஒன்றா விட்டுட்டே இருந்தேன்னா மனசு விட முடியாது பாக்கிலாம் விட்டுடுவான் ஒளி காட்டியும் விட்டுடுவான் மனசையும் புத்தியும் விட முடியாததுனால வந்து மாட்டிக்கும் அது உபதரவுப்படுத்தும் அந்த மாதிரி விடுறது விடுறதில்லை தன்னத்தானாவே அந்த விவேகம் அவிவேகம் நம்மகிட்ட வந்து தோணி அந்த விவேக ஞானம் மூலமாக அவிவேகமாக உள்ளதெல்லாம் போக்கடிச்சு கொள்வது இருக்குது அதுதான் நிஜமாக விடுறதுன்னு பெயரே தவிர புத்திபூர்வமாக விடறதே தவிர வஸ்துபூர்வமாக புத்தி விடுறதே தவிர வஸ்து விடுறது தியாகம் இல்லை புத்தியிலே இதெல்லாம் எண்ணம் இல்லாமல் அதுதான் முக்கியமானது அதைத்தான் ஒரு இடத்துல சொல்லும்போது அது சங்கர் பாவாத்வைதம் சதா குறியா பாவனையில் எப்பொழுதும் அத்வைதம் அத்வைதம் ஒரே ஆத்மா தான் ஆத்மாதான் நினச்சிக்கோ கிரியாத்வைத்தம் நான் கருகிச்சிட்டு கிரியிலுமே அத்வையும் சொல்லிட்டு இருக்காதே காரியம் பண்ணித்தான் ஆகணும் அப்பா அம்மா கடவுள் இருக்கா எல்லாருக்கும் வச்சுக்கோ அதனால் கிரியா அத்வைதம் நகர் காரியத்தில் போய் அத்வைதம் சொல்லாதே பாவனையிலே எப்போதும் ஒரே ஆத்மா ஒரே ஆத்மான்னு நினச்சிக்கோ கிரியில் போய் ஒரே ஆத்மானா ஒன்றும் பண்ண முடியாது சோம்பேறி ஆகிடுவாங்க அந்தமாரி சோம்பேறி ஆகிறதுக்காக அத்வைதம் சொல்லலை அதனால நல்ல கிரீகளை நிறையா பண்ணு அங்கே சொல்லாதே கிரீனு வந்தாலே துவைதம் ஒன்று எல்லா கரையும் ஒழுங்காக பண்ணு கிரியா அத்வைத்தம் நகர் அத்வைதம் திருஷூர் லோகேஷ் மூன்று முழுக்க அத்வைதம் சொல்லுவோம் ஒன்றே விட்டு தான் ரெண்டாயிரம் வச்சுக்கோ நான் அத்வைதம் குருணாசக அத்வைத அனுபவம் உந்துடுத்து ஊசிச்சு எனக்கு அப்போ குரு யாரு நாயாரிட்டு குருக்கு நேரம் காலையில் எடுத்துக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு முடியுமா அங்கே நினைச்சுக்கூடாது பெரிய அத்வைத அனுபவம் வந்தாலும் கூட குருவிட்ட புத்தியோட அவளை பார்த்து அவர் ஆசியம் அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாக சொல்கிறோம் சதாசுவ பெரிய ஜானி அவருடைய குரு பரமேஸ்வர் நம்ம படத்தில் இருந்தா சமாதி அவர் என்ன பண்ணார் நல்ல சர்ச்சையெல்லாம் வேதாந்தங்கள் நிறைய படித்ததுனால அத்வேதங்களாக நிறைய படித்தார் சதாச பெருமை அவர் குரு சுமாரனா படித்தவர் ரொம்ப பெருசாக படித்தவர் இல்லை அவரும் ஒரு புஸ்தார் ரோமேஷன் ஒரு சின்ன வேதாந்த புத்தகம் பண்ணிருக்கார் இருந்தாலும் அனுபவ ரீதியில் பார்க்கும்போது சதாசி பெருமை அனுபவம் ரொம்ப அவர் அனுபவத்திலே இருந்துகிட்டு ஏதாவது சொல்றதை பார்த்துட்டும் மௌனமாக இருந்தார் ஆஹான் அந்த சடத்துலேருந்து எதையும் பேசல மௌனமாகவே தியானமாக போயிட்டு அப்படியே நினஞ்சுட்டார் அப்படிப்பட்ட சதாசி பரமேந்திரா கூட குருவுக்கு தனு பக்தி பண்ணி நமஸ்காரம் பண்ணி அனுகுருத்தோடு தான் வேதாந்த அனுபவத்துக்கு வந்து தவிர அவருக்கு ஞானி ஆனது கூட மிக ஞானி ஆகிட்டேன்னு குருவிட்ட போய் அலட்சியமா இல்லை அத்வீதம் திருஷ் லோகேஷன் அத்வைதம் குருநாச அப்படிப்பட்ட அத்வைதத்தை அனுபவத்தில் பண்ண சதாசி பரமேந்திரன் அவர் கூட கிரிவில் என்ன பண்ணார் கிரிவலு வேற என்ன பார்த்தார் கதையில் அவருக்கு வருது ஒரு நாள் வயக்காடு மெத்தே அவருக்கு எல்லாம் ஒன்று தான் அவருக்கு சாந்தியம் வீட்டில் தூங்குறது வயக்காட்டில் எல்லாம் ஒன்று தான் அங்கே போயிட்டே உடம்புக்கு வந்தது சிரமம் ஆத்மாவுக்கு சிரமம் உடம்புக்கு சிரமம் வந்தது கை மாட்டை வச்சுன்னு படுத்துருந்தாராம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார் எவ்வளோ நாலு பேர் அப்படியே பெரிய ஜானி பெரும்பான் தேசாக இருக்கார் அப்படிப்பட்ட ஜானி கூட தலைக்கு கை மாடு தூக்கம் வராதான் இருந்தாலும் இதுக்காக கேள்விப்பட்டார் அப்படி யாரோ ஒரே ஓஹோ ஞானியாக இருந்தால் தன்னை கை வச்சு விடாதுன்னு சொல்கிறான் போல் இருக்குவா நமக்கு புரியல இந்த ஜானம் வந்து கூட இது புரியலன்னு வச்சுக்கிட்டார் அவர் கிரியே இதுக்கு சொல்றதே விவகாரத்துக்கு இப்படி தான் இருக்குங்கிறது உடனே கை எடுத்துட்டார் பெருமைப்படுத்திட்டார் திருப்பி வளம் வந்தாலும் இவ்வளோ பெரிய ஞானி பிரபு தேவசா சொன்ன ரோஷன் வந்து கை எடுத்து பாருனா அப்போதான் அவன் சொன்னானா ஞானியாக இருந்தால் யாராக இருந்தாலும் கிரியிலிருந்தால் நம்மளோட கிரியரோடுமே தவிர ஒத்தரை சொல்லிவிட்டு விவகாரம் பண்ண முடியாது சாஸ்திரப்படி நம்ம இருக்கணும் உடம்பு பிரகாரம் இருக்கணும்னு வச்சுட்டா அந்த மாதிரி கிரீல போய் பேதம் தான் வரும் பேதம் வச்சுதான் கிரியை நடக்கும் அத்வைத்தம் திருஷுலோகேஷுன் அத்வைதம் குருநாசக பாவாத்வைதம் சதாக்குரியா கிரியாத்வைத்தம் நகர் ஹெச் ஆக கிரீல வரும்போது அங்கே இருக்க ஒரு யாரி ஆகிட்டான் உட்காந்துருக்கா ஜீவு முக்தனாக இருக்கான் சாப்பிடான மாட்டானா அனுஷ்டானம் பண்ண மாட்டானா தூங்குவான மாட்டானா அதெல்லாம் கிரியை விவகாரம் ஜீவமுக்தனா கூட இருந்துருக்கும் ஆனால் அந்த விவகாரத்துக்கு ரிசல்ட் கிடையாது கருமா கிடையாது பலன் கிடையாது அப்படி ஒரு கருமா ஏன்னா நான் பண்ணேன் நான் தூங்கினேன் நான் சாப்பிட்டேன் அகங்காரம் இல்லாத பண்றதுனால அகங்காரமே அஞ்சு போச்சு அவன் பட்ட வேலைக்கு என்ன அர்த்தம் ஒரு பலனும் கிடையாது அந்த மாதிரி கிரியைகள் எப்போதும் இருக்கதான் இருக்கும் விடாது உடம்பு உள்ள கிரிகைகள் இருக்கும் உடம்பை சேர்ந்து கிரியைகள் ஆத்மாவை சேர்ந்து கிரியை இல்லாத இந்த ஞானம் வர்றது இருக்க ஆத்மாவும் கிரியா சம்பந்தம் இல்லாது உடம்பு கிரியோட கூடிய ஞானம் இருக்க இதுதான் விவேகம் இந்த விவேக ஞானம் வந்தால்தான் நமக்கு முதல் அடிப்படையான ஒரு ஞானம் வரதுக்கு போக முடியும் அதனால ஆத்மா விவேகம் உள்ள ஆத்மா வந்து கிரியா சம்பந்தம் இல்லாது எல்லோரும் சொல்கிறேன் இப்போ ஜீவன் தான் சாப்பிட்டான் சுவைக்க மாறாது கருத்திருத்தம் போக்தோம் எல்லாம் சொல்லணும்னா ஜீவனு தான் நம்ம எங்கேதான் சொல்கிறோம் இந்த பிராணன் பக்கத்தில் ஜீவன் உட்காந்துனால அதுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஜீவனை சரி சொல்லுறோம் நம்ம பிராணம் தான் இத்தனை காரியம் மாறுது பிராணம் இத்தனை வேலையும் பண்ணுறான் அதனால ஜீவனுடைய ஒளியினால அத்தனை காரியம் பட்டதுனால ஒளி கொடுத்தவங்க அதை கொடுக்கொடுத்துறான் ஜீவனுக்கே கருத்துட்டு பூக்கி சொல்லுறான் நயமாக கருத்தாவுடைய பௌக்தும் கிடையாது சுத்த சுரூபம் ஆத்மஸ்வரூபம் இந்தமாதிரி கர்த்திருத்தமோ திருத்தமோ என்ன கர்மாவோ என்ன ரிச்சுவலோ என்ன காரியமோ இதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் உட்கார்ந்திருக்கா அது விவேகம் சம்பந்தத்தோடு கூடியவன் பிராணன் சம்பந்தம் ஆத்மா இந்தமாதிரி விவேகமாக தெரிஞ்சு கொடுத்துறது இருக்க அதுதான் விவேகம் விவேகம்னு அதனால விவேக ஞானம் இருந்தால்தான் படியேறி மேலே போக முடியும் ஆத்மா இது அனாத்மா இதுன்னு சொன்னா தான் அப்போ அனாத்மஸ்து மேலே ஆசை வராது அனாத்மஸ்து மேலே ஆசை வரலைன்னா வைராக்கியம் வந்துடுது விவேகம் வந்துன்னா வைராக்கியம் வரதுக்கு முதல் படி ஆகும் அதனால் விவேகம் முதல் படி வைராக்கியம் ரெண்டாவது படி இந்த ரெண்டு மணியும் தாண்டிட்டுனா வைராக்கி வந்து விடனா இதெல்லாம் ஐயப்பூர் வசந்தா இருக்குது ஆசை வைப்பானே ஆசை வேண்டாம் ஆசை வேண்டாம் தோணி எல்லா பொருள் மேலேயும் ஒரு நிர்வாகம் வைராக்கியம் வந்து விடலாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் வச்சு விட்டுட்டோன்னா அப்போ என்ன ஆகும் கண்ணு காது மூக்கெல்லாம் அடங்கி கொடு அந்த பாக்கிய இந்திரியங்கள் அடங்கணும் முதல்ல கண்ணு காது மூக்கள்லாம் வெளியில் உள்ள இயந்திரங்கள் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்சஞானேந்திரியம் பஞ்ச பிராணம்னு எந்த அறிவு மூலமாக எது உணர்ச்சி வந்தால் அறிவு வருதோ அதெல்லாம் ஞானேந்திரியம் கண்ணு இருக்குது பார்க்குறோம் அறிவு வருது காது இருக்குது கேட்குறோம் அறிவு வருது கையால் தொடுறோம் இதை தொட்டேன்னு அறிவு வருது இதே மாதிரி வாயால் சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே ருச்சியாக இருக்குன்னு ஞானம் வருது அறிவு வருது மூக்கால முகரம் நல்லா வாசலாக இருக்குது இதெல்லாம் அறிவு சம்பந்தமாக வரக்கூடிய உறுப்புகள் இதெல்லாம் பஞ்சஞானேந்திரியங்கள்னு பேர் கையால் தூக்குறோம் வெயிட்டு அது கருமா காலால் நடக்கிறோம் அது கருமையம் நடக்கிற வேலை செய்யறதெல்லாம் கருமேந்திரியம் வாயால் பேசுகிறோம் அங்கே வாங்கி போங்குறோம் அதனால் நடக்கிறது காரியங்கள் நடக்கிறது அதனால அதெல்லாம் கருமையாக ஒரே இடத்துல கூடிய கருமேதும் ஞானேந்திரும் வாக்கில் ஒன்று சாப்பிட்டாலும் ருச்சி இருக்குது அறிவு கொடுக்கறது பேசினாலும் காரியம் கொடுக்குறது கர்மேதன் ஞானேந்திரம் உள்ளாடம் ஒரு இடம் வாக்கு வாக்கியெல்லாம் பர்மேந்திரியம் வேறு ஞானேந்திரியம் வேறு வனமூத்திரஸ்தானங்கள் அதுவும் வெளியில் விசாரிக்கப்படுறதுனால கர்மேந்திரியம் இப்படி பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்சஞானேந்திரியம் பஞ்ச பிராணம் இந்த ஏப்ப விடுறது கொட்டாய் விடுறது ஆஹா உடுறது வயத்தை கடாபடா இதெல்லாம் பிராணனுடைய வேலை ஹரி பிராணா குதே அபானஹா சமானோ நாபிசம் உதான கண்ட தேசஸ்தூ வியான சர்வசரீரக அதுக்கு எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்காரு அந்த பிராணங்கள் பிராணம் காத்து ஒரு விதமான காற்று நம்ம நம்ம உஸ்வாசம் நம்ப படுற காற்று இல்லை அது ஒரு தினசான காற்று பிராணவாயு ஆக்சிஜன்கிற அளவில் அந்த மாதிரி அது ஒரு தினசான காற்று அது இந்த இடத்துல இருக்கும்போது வருது கழுத்து வரும்போது ஆலு ஏ போடுறோம் கோட்டாய் விடுறோம் அது மாதிரி வேயத்தில் போய் ஜீர்ண ஆரத்து கடை விடாங்கிறது இந்தமாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று இருக்கும்போது ஹிரதயப்ராணம் முக்கியமாக ஒன்று அது இருக்கிற பிராணம் முக்கிய பிராணம் ஆக ஹிரதயத்தில் இருக்கிற ஆத்மாவும் அதெல்லாம் உட்காந்துருக்கார் பிராணம் பக்கத்தில் இந்த பிராணம் பண்ணுற காரியங்கள்லாம் ஆத்மாவுக்கு வந்ததாக ஒரு கல்பனை பண்ணிடுவோம் நம்ம அதனால் பஞ்சபிராணங்கள் பஞ்சஞானு பண்ணிடுவோம் இதை தவிர என்ன இருக்குன்னா மனசு புத்தி மனசு புத்தி இதெல்லாம் சேர்ந்தாச்சுன்னா மனசு புத்தி இதெல்லாம் சேர்ந்தே ஒரே விதமான காமஹா சங்கல்பா வி சிகிச்சா ஸ்ரத்தா அஸ்ரதா திருத்திகி ஹிருதிகி பீகி இத்திய சர்வம் மனையேவான்னு ஒரே ஒரு வேதம் அடிச்சு விட்டு சங்கல்பாத்மகம் பண்ணதுன்னா மனசு இதை வேணும் அது வேணும் இதெல்லாம் சங்கல்பம் அதுவா இதுவான்னு சந்தேகம் இருந்தாலும் மனசு சங்கல்பம் பண்ணுறது மனசு சந்தேகம் இது வேணும் சங்கல்படுறது மனசு இப்படியா அப்படியா சிந்தனை பண்றது சந்தேக வந்த பண்றது மனசு ரெண்டும் சொல் மனசுக்கு இருக்கு புத்தி என்ன பண்றது இருக்கு புத்திய நிச்சயதாரணி தீர்மானம் பண்றது புத்தி இந்த மனசு கூட கொஞ்சம் அப்படி அவ்வளவு தெளிவா புத்தி நல்ல தெளிவா இருக்கும் அதுமா கண்ணாடி வர எடுப்பாரு கூடிய அந்த புத்தியில் பிரகாஷிக்கிற பாடருடைய சக்தி பிரகாஷிக்கும் பொழுதான் இத்தனை வேலையாயி நமக்கு இத்தனை காரியம் ஆகும் ஆகினால வந்த வயமுறைக்கு ஒரு பிரக்ரியை சொல்லணும் உலகம் இருக்கு இல்லையேன்னு அவ்வளவு யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது வந்த வயிமெழு சொல்கிறோம் வந்த வயிமெழு சொன்னாலும் நித்தியமாக அது போய்டும் யாருக்கு போகிறது கண்ணால் போகிறது பார்க்குறோம் அதே நேரத்தில் ஞானிக்கும் போயிடும் கண்ணால் போகிறதையும் மாறுறத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் தெரிகிறது ஆனாலும் இருந்துகிட்டு இருக்கோம் உலகம் மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குது அழிஞ்சாலும் கூட இத்தனை உலகம் பூக்கம் வந்து திருப்பி சிருஷ்டி நம்ம முன்னோர்களாக செத்து போயிட்டாலும் இத்தனை சிருஷ்டி ஊரே மாறி போய் வந்தாலும் எத்தனை சிருஷ்டி சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணால் எத்தனையோ உலகம் இருந்ததாக அவளுக்கு தெரியிருப்போம் ஆக சேவை பார்த்தா சமுத்திரத்துக்குள்ளேயே நிறையா நகரங்களாக இருந்தால் தெரியுதுங்க நான் இருந்துருக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு இத்தனையும் கண்ணால் பார்த்தாலும் இருந்துகிட்டு இருக்குது எதுக்காக இருந்துகிட்டு இருக்குது சாதனைகள் பண்ணதற்காக இருந்து உலகமே இல்லைட்டாலும் சாதனையே பண்ண முடியாது அதனால் சாதனைகள் பண்ணுறதுக்காக உலகத்தை வரும் ஒத்துக்கிறோம் அதனால தான் அதுக்கு டைட்டில் கொடுக்குறோம் வியாபாரிக சத்தியம் அது விவகாரம் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை உள்ளது தான் சொல்லி ஒதுக்கிட முடியாது விவகாரம் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சத்தியம்தான் சொல்லி அந்த வஸ்துவை ஒத்துக்கிறோம் ஆனால் அதெல்லாம் ஜடம் ஆத்ம பிரகாஷனால்தான் எல்லாம் பிரகாஷிக்கூடியது இடம் வஸ்துவது ஆத்ம வஸ்துவதுன்னு சொல்லி பிரிச்சு தெரிஞ்சு கொடுத்துறது இருக்க அதுதான் விவேகம்னு சொல்லி அத்தனை பெருசாக விவேகத்தோடைய நிலைமைகள் நிறைய விவேகம் வந்தாலே போ ஒரு வசவு தெரிஞ்சுக்கொள்ள அண்ணா தெரிஞ்சுக்கொள்ளலாம் நித்தியம் ஆத்மஸ்வரூபம் திருஷ்யம் தத் விபரீதகம் ஏவம் யோ நிச்சயஸ்வம் விவேகோ வஸ்துனா எது ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாக்கியெல்லாம் தத் விபரீதகம் ஆத்மாவது எல்லா இருந்தால் அதெல்லாம் வேலையாக தீர்மான முடியும் இப்படியா ஒருத்தம் தீர்மானமாக இருக்காலும் சமையக் விவேகா சாமான்யமாக இருந்தால் போகிறாரு கொஞ்ச நாளைக்கு இருந்தால் போகிறாரு தீர்மானமாக சந்தேகமே திருப்பி வரக்கூடாது எந்த விவேகம் வந்து ஒரு பாடு திருப்பி சந்தேகம் வராதோ அதுதான் ஒரு பொருளை பற்றி நன்னா தீர்மானமாக தெரிஞ்சுட்டோம்னா அதை பற்றி திருப்பி சந்தேகம் வரக்கூடாது அதுபோல் ஆத்மாதான் நித்தியமானது பாக்கியெல்லாம் நித்தியம் இல்லாதுன்னு தீர்மானமாக எப்போ வருதோ அதுதான் நிஜமான விவேகம் சாமானிய விவேகம்னா அப்போ வருது கொஞ்சம் அப்படி இல்லாமல் இருக்கணுங்கிறது சதைவாசன தியாக சமோகமிட்டு சப்தி தான் ரொம்ப முக்கியமானது இத்தனைக்கும் காரணமானது இல்லைன்னா வாசனை தான் என்ன புஷ்பத்தில் இருக்கிற வாசனை மாதிரி கற்பூரத்தில் இருக்கிற வாசனை மாதிரி மனசில் ஒரு வாசனை இருக்குது கற்பூர பெட்டியில் கற்பூரம் வச்சுருக்கோம் அப்போம் கற்பூரத்தை எடுத்துடுறோம் எடுத்தால் அந்த போட்டியில் வாசனை வந்துகிட்டே இருக்கும் வஸ்து இருந்து வாசனை வஸ்து இல்லாத வாசனை இருக்கக்கூடிய சில இதெல்லாம் இருக்குது புஷ்பத்தில் டப்பாவில் போட்டுச்சு எடுத்துன்னா திருப்பி புஷ்ப வாசனை டப்பாவில் இருக்கும் வஸ்து இல்லாமல் கூட கற்பூரத்தை வச்சுட்டு எடுத்துகிட்டு திருப்பி எடுத்தால் கூட கற்பூரத்தை எடுத்தால்தான் அந்த வாசனை போட்டியில் இருந்துகிட்டே இருக்கும் வாசனாலே பொலாமல் வரக்கூடியதும் அதுதான் வாசனை ஆனால் முன்னாடி பொருள் இருக்கணும் இருந்திருக்கணும் அப்போ வரும்போது நமக்கு இருக்கும்போது இருக்கணும்னு அவசியம் இல்லை அது வாசனை அந்த மாதிரி உலகத்தில் வாழணும் அதில் வாழ்ந்ததனுடைய சம்ஸ்காரங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்க இதுதான் வாசனையாக வருது ஆக வாழ்க்கை இல்லாமல் வாசனை வராது வாழ்க்கையை பொறுத்து வாசனை இருக்குது கற்பூரம் இருந்தது எடுத்தாச்சு பொட்டியில் இன்னும் வாசனை இருக்கிற மாதிரி வாழ்க்கையில நமக்கு போயெல்லாம் முடிஞ்சு போனாலும் கூட பொருளெல்லாம் அடித்துமா போய் எல்லாம் போனாலும் கூட வாசனை போகல அதாவதான் என்ன பண்ணுறான் ஏதாச்சும் கூட அவன் வாசனை பழைய வாசனை செஞ்சிட்ருக்கான்னுப்பான் ஆக பழைய வாசனை செஞ்சுருக்கான்னு அர்த்தம் உடனே அவனுடைய வாசனை அர்த்தம் இன்னும் அவனுக்கு அந்த பொருள் இல்லாமே சிந்தனைகள் நிறையா வருது அதே வாசனை அதே ஞாபகம் வருது அதனால் நமக்கு முக்கியமானது விவேகம் வைராகியம் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் வாசனா ரொம்ப முக்கியம் வாசனை ஹிரதயத்தில் இது வரைக்கும் இருக்கோ நல்லது பண்ணணும் கடுதல் பண்ணணும் அவன் இப்படி இப்படி இப்படின்னு எந்த விதமான சிந்தனைகள்லாம் வந்துருக்கோ அந்த சிந்தனையுடைய எண்ணங்கள் அடிப்படையில் சாரம் இருக்குது அதுதான் வாசனை அந்த வாசனை வரைக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்கும் வாசனை போயிடுத்துன்னா வராது அந்த சதைவாசனா தியாகா சமோ எடுத்து செப்தான் சமம் தான் என்ன சொன்னால் சமம் தான் சாமானியாக சாந்தமாக பேர் சாந்தமாக அர்த்தம் ஒரு வேலையும் பண்ணாமம் ஒருவேளை எப்போ பண்ணாத இருப்பான் ஒன்றும் இல்லைன்னு தீர்மானம் அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் இருப்பான் இல்லைன்னாக்க வரைக்கும் எதாவது பண்ணிகிட்டே இருப்பான் பொருளே இல்லைன்னு தென் மிச்சம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி இந்த வாசனையே மனசில் சோற்றமே எண்ணங்களே சிந்தனைகளே இல்லாமல் இருந்தால் தான் ஷமமாக முடியும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாேருக்கும் வரக்கூடியது இல்லை கிட்டத்தட்ட வாசனாத்தையும் இருந்தாச்சா ஜானி தான் ஆகுது சாதனையும் கிட்டத்தட்ட ஒன்றாவே இருக்கணும்னு பார்த்தான் அது தங்கம் சதைவாசனா தியாக சமோயமிதி சப்திதா நிஹா பாஷ்யவரு நாம் தமித்தி விதீய வெளியேந்திரங்கள் எல்லாம் அடக்கி வைக்கிறதுக்கு அதுதான் தமங்கிறார் பாஷ்யத்தில் உடலில் எழுதுறாரு ஆதிசங்கிறார் தமசப்தத்துக்கு ஆக்ருஷ்ட தாடுகிறவா மனசாபி அச்சித்தனம் அவிக்கரியும் தமஹாங்கிறார் அடிச்சா மனசால கூட விக்ரீ அடையாமல் இப்படி அடிச்சுட்டானே இப்படி வச்சுட்டானேன்னு கூட தான யாருக்கான அவன் தான் தமன் அப்படிங்கிற சாமானியும் முடியிருக்கதே இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள் வரணும்னு சொல்றாரு யாராவது அடிச்சா அடிச்சுட்டு போனா உடம்பு தான் அடிச்சா தோணுங்கிறான் யாருக்கும் முடியும் ஒருத்தருக்கு முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வரணும் அப்போதான் இந்த வேதாந்தத்துக்கு நமக்கு நோயத்துக்கு குவாலிபிகேஷனே வருது பாக்கியவர்த்த விஷய பராவர்த்தி பரம உபதேரிகிசா இந்திரிங்கிறன்னா விஷயத்தை காணாமல் ஆத்மப்வரூபமாக திரும்பி வந்ததுன்னா அதான் பரம உபரத்தி பல இடத்துல பல தினசா அர்த்தம் சொல்லிருக்காரு இந்த இடத்துல பரமபரம உபரத்திங்கிறார் உபரத்திங்கன்னா சன்னியாசான்னு சில இடத்துல சொல்லியிருக்கு எல்லாத்தையும் உட்டு டூக்கார தான் சன்னியாசம் இந்த இடத்துலன்னா எந்த விஷயமும் பார்க்காம கண்ணாலையும் பார்க்காம மனசாலையும் நினைக்காமல் யார் இருக்காலும் அதுதான் பரம உபரத்தின்னு நீங்கள் சில இடத்துல பரம ஊகர்த்தி தான் சன்னியாசம் சொல்லிருக்க விஷயமே பராவர்த்தி பரம உபத்தி இரு சகலம் சர்வதுக்கான திதிர்ஷா சாசுதா திதிட்சை தான் அந்த அரசேன்னு நினைச்சிருக்கும் இந்த இடத்துல நமக்கு திதிட்சைன்னா ஆக்ருஷ்ட தாடிதேவா அடிச்சாலும் விஷாலும் கூட அதை பற்றி நினைக்காம பொறுமையா இருக்கிறதுக்கு அதுதான் தமம் அதுதான் திதிட்சு சிந்தனையே வருஷம் கூட அடித்தாலும் விஷாலம் தோணாம இருக்கணுமே சகனமும் சர்வதுக்கான சமஸ்தமான துக்கம் துக்கங்கள் மூன்று திமிஷம் வரும் ஆத்யாத்மிகம் ஆதி தெய்வீகம் வரக்கூடிய இடி மின்னல் போட்டு வரக்கூடிய துக்கங்கள் உடம்புல வர வியாதிகள் மனசில் வரக்கூடிய துக்கங்கள் ஆதி வியாதி ஆத்யாத்மிகம் ஆதி தெய்விகம் ஆதி பௌஜிகள் மூன்று திமிஷம் ஒண்ணு உடம்பால் வரக்கூடிய வியாதி ஒன்று மனசால வரக்கூடிய வியாதி இந்த மூணு வியாதிகளும் எந்த துக்கம் இல்லாமல் இருக்கணும் சகனம் சர்வது மூன்று விதமான துக்கங்களும் இல்லாமல் இருந்தால் தான் திவிட்சான்னு சொன்ன சகனம் சர்வது திவிட்சா சாசுபாமிய வாக்கியஷு பக்திஸ்ரேதி விஸ்ருதா ஸ்ரெண்ண சாமானியமாக சொல்கிறது ஸ்ராத்தத்துக்கு ஸ்ரத்தையாக பண்ணுறது ஸ்ராத்தம் ஸ்ராதங்கள்லாம் பண்ணுறோம் கர்மாக்களம் பண்ணுறோம் ரிச்சுவல் பண்ணுறோம்னா ஸ்ரத்தையாக பண்ணால் அது போய் சேரும் ஏதோ கடவுளுக்காக பண்ணால் அது போய் ஏதோ வாஜியாக இருக்கிறத தர்ஷனம் ஒன்று பண்ணுறது பண்ணால் போகாது ஸ்ரத்தையாக பண்ணால்தான் சிரார்தம்னே அது பேர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நிகம ஆச்சாரிய வாக்கியேஷு வேதங்கள்லையும் உபரிஷத்துகள்லையும் ஆச்சாரியத்துலேயும் நம்பிக்கையோடு வந்து நமக்கு நல்லது கிடைக்கும்னு யாரோ சொற்கானோ அதுதான் சந்தை ஆக வேதத்தை நம்பு ஆச்சாரியர் குரு நம்பு அவர் சொல்கிறபடி நடக்கும் நம்பு வேதத்தை சொல்கிறபடி நமக்கு நல்லது கிடைக்கும் நம்பு இது ரெண்டு தான் முக்கியம் ஏன்னா வேதத்தை சொல்கிறதுக்கு இந்த வேதாந்தங்கள்லாம் படித்தா ஜானவரும் சொல்கிறேன் சொல்லுக்குழு யார் குரு அவர் உபதேசம் பண்ணால் தான் மகாவாக்கி உபதேசம் பண்ணால் ஞானம் வரும் இது ரெண்டு பேரும் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருந்தாலும் தான் நம்ம மோசத்துக்கு போக முடியும் இது சந்தேகம் கொடுத்தோன்னா மோசம் வரையா ஒன்றும் அதனால் சொல்லப்பட்ட வேத மந்திரத்தை ஞான மந்திரத்தை சொல்லிக்கொடுப்ப நம்பிக்கையோடு சேர்த்துக்கிட்ட தான் வரும் மிகம ஆச்சாரிய வாக்கிய ஆக வேதங்களையும் சொல்லிக்கொடு குருவீட்டையும் என்ன நம்பிக்கையோடு இருக்குமோ அதுதான் ஸ்ரத்தா ஸ்ரத்தான்னு பேர் சித்த ஏகாக்கிர்து சல்லட்சே சமாதானம் இது ஸ்மிருட்டம் நடு சித்தஸ்தலாலனம் மனசு ஆடாமல் அசங்காமல் ஒரே இடத்துல எங்கே நிற்கிறதோ அதுதான் சமாதானம் சமாதானம் ஆத்ம வஸ்தூவில் மாத்திரமே மனசு நிற்கணும் பாக்கி எந்த வஸ்துலேயும் மனசு நிற்காமல் ஆடாமல் அசங்காமல் இருக்கிறது எங்கே இருக்கோ ஒரே ஏகாகிரியமாக எங்கே இருக்கோ தைலதார ஆகுதுங்கிறான் எண்ணெயை விட்டால் அப்படியே போகிற மாதிரி ஒரே தாரையாக நிற்கணும் ரெண்டாவது வஸ்துவ சிந்தனை வராமல் இருக்கிறது அது ரெண்டு வஸ்து மனசுக்கு வந்து கொடுத்தனால் அப்போ ஆடுறது ஒரு வஸ்து இருந்தால் மனசு ஆடாது ஆக ஒரே வஸ்து நினைக்கிறது எதுவும் இருக்கோ அதுதான் சமாதானம் நட்டு சித்தசிய லாலனம் சித்தே காக்கிர சல்லட்சே சமாதானம் சல் லட்சியங்க இருந்தாச்சு சத் சுருமாவில் ஆத்ம சுருமக்கோ அதிலேயே மனசை நிறுத்தி இருக்கிறதுக்கு அதுதான் அதான் பகவானுடைய திருவடியிலேயே மனசை நினைச்சிக்கிறது தான் பக்தி மனசு அங்கங்கே போகாமல் தொச்சரணாம் பூஜை தொத் பாதாம் பூஜை ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த இடத்துல என்னுடைய மனசு உன்னிட்டே பக்தின்னு சொல்லி சிவாந்தகன் சொல்றேன் தொத் பாதாம் பூஜை மர்ச்சையாமு துவார்ச்சியாம் மென்மகம் துவாமீசம் சரணம் முதாமா துவாமே வியாசே விபு வீட்சா மேதிசாட்சியம் சகுருணாம் திவ்யீஸ்வரம் பிரார்த்திதாம் சம்போ லோகுரோ மதிய மனசா சௌக்கியோ உபதேசம் சொன்ன இடத்துல எல்லாம் உங்ககிட்டயே மனசு நிற்கணும் வேற எங்கும் இன்னொரு இடத்துல போக கூடாதுன்னு பகவானுடைய திருவடியிலேயே மனசு நிற்கிறது தான் பக்திங்கிற சமாதானம் இது ஸ்மத்தம் சம்சாரபந்த நிர்முக்தி கதம் சாத்யாதிதா முமூக்ஷான்னா என்ன அர்த்தம் அது ஒரு முக்கியமான குணம் மோட்ச இச்சு வருது இதுக்கு முன்னாடி சொன்னார் விவேகம் சொல்லி முடிச்சார் வைராகம் சொல்லி முடிச்சார் சமோ தித்தி தட்சா சிரத்தா சமாதானம் சரத முடிச்சார் கடைசியாக ஒரு கொண்டு முமூட்சா நாலு விதமாக குணங்கள் நம்மடையே இருக்கணும் விவேகம் வைராக்கியம் சமம் போன்ற ஆறு குணங்கள் மூச்சா நானும் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் வேதாந்தம் கேட்கறதுக்கு யோக்கியதம் உண்டு அருகுதம் உண்டு தகுதி உண்டு தான் அது மூச்சா மூச்சா தான் முக்திய அடையணும் இனி இந்த பிறவே வரக்கூடாதுங்கிறது துர்லபம் திரேமேவ ஏற்றது தேவ அனுகிர ஹேதுகம் மனுஷத்துவம் மூச்சுத்வம் மகாபுருஷம்சயா சொல்றா மனுஷன பறக்கிறது சொல்ற மனுஷம் மனுஷன மனுஷம் உரு மனுஷனா பிறந்தா போது மனுஷனா பிறந்து தன்மையை அடைஞ்சி மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை மனுஷத்துவம் எல்லாரும் மனுஷனாக பிறத்துக்கு பிரோஜனம் இல்லை மனுஷத்துவமா இருக்கணும் மனுஷனுக்கு ஏற்பட்ட கடமையான கர்மாக்கள் ஒழுங்காசியாக இருந்தால் மனுஷத்துவம் பாக்கெல்லாம் மனுஷ ரூப மிருகாசியாக இருந்தா அதனால மனுஷத்துவம் மனுஷத்தன்மையோடு கூடியிரு முமுட்சுத்துவம் மோட்சத்தை அடையணுங்கிற விருப்பம் உள்ளது மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ் சமஷியால் அதுக்காக நல்ல குரு இது மூணு எப்படி வரும்னாக்க புர்லபம் திரைமைய வேற்று தேவ மகாதேவன் பரமேஸ்வரன் அவரோட அனுகுரம் இருந்தால்தான் மனுஷத்துவ தன்மையோடு மழா முடியும் மூஷுத்தன்மையோடு அடைய முடியும் மகாபுருஷால் நமக்கு மனுஷத்துவம் முஷ்சுத்வம் மகாபிஷம் அதனால மூச்சு கிடைக்கிறது சாமானியம் வரக்கூடியதில் ஒரு போரும் வாழ்க்கையில வாழ்ந்ததுன்னு ஒரு வைராக்கியம் வருதுன்னு இருக்க அது ஒரு தீவிரமான தான் மூச்சு நமக்கு ஆசை வரும் அதனால மூச்சுத்தம்னா மோக்தும் மிச்சும் மூச்சு இனிமே இந்த வாழ்க்கை போரும் சம்சாரம் போரும் பறந்து போறோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேஷனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாய் நே பஜ கோபத்தில் ரொம்ப சுலபா இந்த வேதாந்தத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கஷ்டம் கோஹம் குதா யாத்தா காவே ஜனனி கோவே தாத்தா இது பரிபாவே சர்வம் அசாரம் விஸ்வம் தேத்வா சொப்னம் இத்தனை சொல்கிற வேதாந்தத்தையும் வந்தா எங்கேருந்து போகிறா எங்கே இருக்க போறேன் உங்கள் அப்பா யார் உங்கள் அம்மா யார் இதெல்லாம் விசாரம் பண்ணு விஸ்வம் தெத்வா சொப்பன விசாரணை சொப்பனத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குன்னு ஒரு வரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பகவதால் ச நாலு குணங்களை வச்சிருந்தால் தான் வேதாந்த குரணும் சொல்லி விவேகம் வைராக்கியம் சமம் போன்ற ஆறு குணங்கள் முமுட்சுத்தம் அதில் முக்சுத்தம் சொல்லும்போது இனி பதிவில்லாத ஒரு நிலையை நமக்கு வர வேண்டும் என்ற தீவிரமாக திருடமான நிச்சயம் அதுதான் முமுட்சுத்தம் இந்த நமக்கு நல்ல குண சம்பத்தியோடு இருந்துகிட்டு முறையாக அது உலகம் அனித்தியமாக இருக்கலாம் இந்த எண்ணங்கள் நமக்கு இந்த எண்ணங்கள் நித்தியமாக இருக்கக்கூடாது உலகம் நித்திய எண்ணங்கள் வரும்பொழுது மனசுக்கு நித்தியமான ஆத்தோசூற்றில் ஈடுபாடு வரும்னு பகவத் பாக சாதனை சதுஷ்ட சம்பாத்தின்னு பேர் சாதனங்களில் சாதனம் முக்கியமானது அந்த சாதனத்தை சொல்லி இந்த சாதனங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால் அப்பொழுது வந்து மனுஷனுக்கு கிட்டத்தட்ட ஞானம் வந்த அளவுக்கு கிட நெறிக்கிடும் பாக்கி இருக்கும் அது என்ன ஞான உபதேசத்தை சொன்னார்னா படிச்சுனது ஞான உபதேசம் ஏறி அது மூலமாக ஜீவன் முக்தி நிலவரத்துக்கு வாய்ப்பு இந்த பீடியை முதல்ல வச்சுக்கிட்டேன் பூர்வ பீடிக்கு முதல்ல சரியாக சொன்னால் தான் ஃபவுண்டேஷன் பார்க்கலாம் அடிப்படை ஜானம் தெரிஞ்சால்தான் மேலே போக முடியும் ஒரே ஆத்மா சச்சிதானந்திரா காரம்னு சொல்லிவிட்டு அந்த படிப்பாங்க அதுக்கு அடையாளத்துக்கு வழிமுறைகளை வரும் அஹிம்சா சத்தியம் ஆத்ம குணங்கள் அஷ்டம் ஆத்ம குணாகும் இந்த மாதிரி நல்ல குணங்கள் வளர வளரதான் ஆத்மாவுடைய சுரூபத்தை அறிஞ்சு கொடுத்த இங்கேயே கிட்ட அறிஞ்சு கொடுத்துறதுக்கு இத்தனை குணங்கள் இத்தனை காரியம் பண்ணணும் எங்கேயோ தூரம் எங்கயோ வழி கொஞ்சம் கிலோமீட்டர் கரண்டை இருந்தால் பரலோகத்தில் இருந்தால் வெளியில இல்லை திரட்சிசி நிஜ ஹிருதயஸ்தம் தேதயத்து குலத்தில் போட்டு முடங்கி கிடைக்கிறதுனால பித்தியத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையா கீயந்தே ஜாஸ்தி கருமானு தஸ்மின் திருஷ்டையே பரா ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க வந்த நிலமை வந்தால்தான் இந்த கர்மெல்லாம் விடுதலை ஆகி போய் எல்லாகும் பித்தியந்தே சர்வ சந்தேகம் இருக்கக்கூடாது கருமம் இருக்கக்கூடாது கருமஷயம் இருக்கக்கூடாது வலிமாவாக வராத சந்தேகம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் ஒரு நிலை இருந்தால்தான் மனசுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையிறதுக்கு சாதன சதுரஷ்டிய சம்பத்தின்னு சொல்லி சாதனங்களை பகவதானவர்கள் அப்புறம் ஒரு வளக்கினார் இனி ஓட இது முடிகிறது நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு முதுகுரோ போயிட்டு அப்புறம் வரும் பதினெட்டாம் தேதி அதுதான்புரம் வந்துடுவோம் பதினெட்டாந்தேதி காலத்தாலேயும் திருப்பி விட்டோம் அடுப்புறம் கொஞ்சம் நாளைக்கு இல்லை பதினெட்டாம் தேதியிலே ஏன்னா நாளைக்கு ஆர்தா தசம் அப்புறம் சங்கராந்தி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு வீட்டிலே எல்லாருக்கும் எல்லாம் எங்களுக்கு நிறைய பூஜைகள்லாம் இருக்குது அதனால அபிராம்புறம் பதினெட்டாம் தேதி வந்து கிட்டக்கு வந்துடும் பதினெட்டாம் தேதியிலையும் திருப்பி விட்டு நாளைலேருந்து பதினெட்டாம் தேதி கிடையாது பதினெட்டாம் தேதியில உண்டு நாராயண் நாராயண நாராயண